ோஸ்தபே அவார வரிஷா ராமக்கே நனனீ சாரீராம ஜன் பயசர்மஸ்ீயராஜா விவேத்தந்தசூரே சித் சுகஸ்வாயிணே நமோ மகா டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி வளாகம் பொள்ளாச்சியில் கைவல்லிய நவநீத நான்காவது மாநில மாநாட்டிற்கு வருகை இருந்துள்ள போற்றுதலுக்கும் பூஜைக்கும் உரிய துறவியல் பெருமக்கள் சாது மகாத்மாக்கள் மற்றும் இந்த கைவல்லிய நவநீதத்தை ஆத்ம சாதகர்களுக்கு கொண்டு சேர்க்கும் புனித நற்பணியில் பங்கு பெறுகின்ற ஆண்பவர்கள் சான்றவர்கள் மெய் அன்பர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமத் பகவத் கீதையில் பகவான் சொல்லுவார் நான்கு வகையான பக்தர்கள் என்னை பூஜிக்கின்றார்கள் சதுர் பிதாபஜேவான் ஜனாசுன ஆர்த்த பக்தன் அர்த்தார்த்தி பக்தன் ஜிஜ்ஞாசு ஞானி இப்படி நான்கு வகையான பக்தர்கள் என்னை பூஜிக்கின்றார்கள் என்கிறார் ஆர்த்த பக்தன் என்பவன் தனக்கு ஒரு துன்பம் நேர்ந்தபோது அதிலிருந்து தன்னை மீட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இறைவனுடன் பிரார்த்தனை செய்வார் குந்தி தேவியானவர் இறைவா எனக்கு எப்போதும் துன்பத்தையே கொடு துன்பத்தில்தான் நான் உனது இருக்கிறேன் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார் பாகவதத்தில் கஜேந்திரன் என்கின்ற ஒரு யானை முதலையினால் பிடிக்கப்பட்டு தண்ணீருக்குள் இழுக்கப்படும் போது ஆதி மூலமே என்று அப்போது சுதர்சனம் தோன்றி அதனை பாதுகாப்பது குரான அதனுடைய உட்பொருள் என்னவென்றால் அந்த யானை என்பது ஜீவர்களுக்கு நிகரானது அந்த முதலை என்பது அந்த ஜீவர்களை சரீரத்தில் பந்தப்படுத்தி கட்டுவித்து சன்சார சாகரத்தில் மூழ்க செய்கின்ற மோகமே முதலை சுதர்சனம் என்பது தர்சனம் என்பது பார்வை சரியான பார்வை ஞான பார்வை சு என்பது நல்ல அந்த நல்ல பார்வையை ஜீவர்களுக்கு இறைவன் கொடுத்து அவர்களே காப்பாற்றுகின்றான் என்பது அதனுடைய தத்துவ பொருள் அப்படி இந்த கைவல்லிய நூலானது ஜிக்ஞாசுகளையும் ஆத்ம சாதகங்களையும் தீவிர மூச்சுக்களையும் நல்ல பார்வையை வழங்கி ஞானிகளாக ஜீவன் முக்தர்களாக மாற்றுகின்றனர் இந்த கைவல்யா நவந்தத்தின் ஆசிரியர் இந்த நூல் குறித்து ஒரு பாடலில் சொல்கிறார் படர்ந்தவை ராந்தவென்று பார்க்கடன் ஒன்று கொண்டு உடனில் இறைத்து வைத்தார் குழவர்கள் காய்ச்சல் அளித்தேன் இந்த கைவள்ளிய நவங்கத்தை அடைந்தவர் விடயமஞ்சின் நடைபோர் பசிதாரே என்கிறார் இந்த வேதாந்தமானது கடல் போன்று பறந்து விரிந்து கிடக்கின்றது இதனை ஒரு ஜென்மத்தில் ஆராய்ந்துவிட முடியாது பரத்வாஜரானவர் நூறு வருடங்கள் ஆராய்ந்தார் ஆனால் முடிக்க தேவேந்திரனை அழைத்து எனக்கு மேலும் நூறு வருடங்கள் ஆயுஷை நீக்குவேன் என்று கேட்கின்றார் அப்படியே ஆகக்கூடிய நூறு வருடங்கள் மறுபடியும் ஆராய்ந்தார் முடிக்க முடியவில்லை எனக்கு நூறு வருடங்கள் கூட இப்படி நானூறு வருடங்கள் ஆராய்ந்தால் அதனை முடிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட அந்த வேதாந்தத்திற்கு இருந்து முன்னாள் ஆச்சாரியார்கள் தங்களது நூல்களாக ஒவ்வொரு குடங்களை உகர்ந்து எடுத்து வைத்து சொல்கிறார்கள் கீதாச்சாரியன் அந்த கடலில் இருந்து ஒரு குடத்தை உகர்ந்து எடுத்து ஸ்ரீமத் பகவத்கீதை என்று வழங்குகிறார் வேதவியாசர் ஒரு குடத்தை உகர்ந்து எடுத்து பிரம்மசூத்திரான் என்று வழங்குகிறார் உபனிஷத்து ரிஷிகள் அதேபோன்று ஈசாவாசியோ உபனிசத்து பேனோ உபனிசத்து குண்டகோ உபனிசத்து மாண்புத்தியோ உபனிசத்து இப்படி நூற்றி எட்டு உபனிஷதங்களை எடுத்து வைத்தார்கள் பிரகரண கிரந்தங்கள் அந்த வேதாந்த நரவையில் எடுத்து வைக்கப்பட்டது இந்த கைவல்லிய நவநீத ஆசிரியர் அவற்றையெல்லாம் ஒன்றாக காய்ச்சி கடைந்து எடுத்து அதனுடைய சாராம்சமான கருத்துக்களை கைவல்லிய நவநீதம் என்கின்ற பெயரில் ஆத்ம சாதகர்களுக்கு வழங்கிவிட்டார் இதனை அடைந்தவர்கள் இதனை படித்து இதன் உட்பொருளைப் புரிந்து தனது நிஜ ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டவர்கள் தனது இன்பத்திற்காக புறபொருளை நாடமாட்டார்கள் பசி இடரே என்று குறிப்பிடுகின்றார் அவர்கள் அப்படிப்பட்ட இந்த கைவல்லிய நடந்த நூலுக்காக இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடப்பது என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் சீக்கியர்கள் தங்களது நூலையே குருவாக பாதித்து அதையே காலங்காலமாக போற்றி வருகின்றனர் அதேபோன்று நமது ஆத்ம தத்துவ கருத்துக்களையெல்லாம் திறக்கி தருகின்ற இந்த நூலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துவது மிகவும் சிறப்பானது இது தமிழ்நாட்டில் ஒரு பெருமையை சேர்க்கக்கூடியது இது மேலும் மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் இதற்காக பாடுபடுகின்ற அனைவருக்கும் எல்லாம் நல்ல இறைவன் எல்லா நலன்களையும் அருள வேண்டும் என்று மனபூர்வமாக பார்த்துகின்றனர் கைவல்லியத்தில் குரு வாழ்ந்தவர் சிசனை பார்த்து சொல்ற தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானே பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மனாய் பிறப்புள்ளனர் உன்னை அறிந்தாய் ஆகி உணர்வு ஏடும் இல்லை என்னை நீ கேட்க யாரே ஈதுப தேசித்தேனே தன்னையும் ஜீவனாகிய ஆபாச சைதன்யமாகிய தன்னையும் அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற கூடஸ்த சைதன்யம் அதையும் பிரித்து அறிந்தானால் அந்த கூடஸ்த சைதன்யமே பிரம்மமாக எங்கும் இருக்கிறது அதுவே நான் என்று அறிந்து பிறவாத நிலையை அடைகின்றான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்வார் சேத்திரம் சேத்திரக்கன் இந்த சேத்திரங்கள் தோறும் சேத்ரக்கனாக விளங்குவது நாம் தான் எல்லா சரீரங்களிலும் கூடஸ்தனாக விளங்குவது அந்த அகண்ட சச்சிதானந்த குருளாகிய இறைவனை விளங்குகிறார் அதுவே எனக்கு மிக என்று இந்த கைவக்கண வந்த படிப்பவர் படிப்பவர்கள் அறிவார்கள் உபனிஷதங்கள் சொல்லும் ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் ஒரே மரத்தில் இரண்டு பறவைகள் வாழ்வதாக சொல்லும் பச்சு வத்தனம் அது இரண்டு அரும் பறவைகள் வாழும் நன்றி வெற்றுமன்புரு பறவை தின்னாதன இயங்கிய பொருளாக வயிற்றுமான ஜீவனை ஈசனை பகுத்தவா ரிவாயே இந்த சரீரமாகிய மரத்தில் இரண்டு பறவைகள் ஒன்று ஜீவன் மற்றது ஈசன் ஒன்று ஆகாச சைதன்யம் ஒன்று புலஸ்த சைதன்யம் இந்த இரண்டையும் பிரித்து அறிவதுதான் ஞானம் என்று இதை பகவான் சொல்கிறார் இது சேத்ரம் இது சேத்திரஜன் என்று இந்த இரண்டையும் பிரித்து அறிவதே ஞானம் இப்படி இந்த ஆபாச சைதன்யமானது இந்த சரீரத்தில் இன்ப துன்பங்களை அறிந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் அதற்கு அறியும் தன்மையை கொடுத்த அந்த கூடஸ்த சைதன்யம் சாட்சி மாத்திரமாக இருக்கிறது அதில் எந்த விகாரங்களும் கிடையாது பஞ்ச கோஷங்களிலும் விகாரங்கள் கோஷம் என்பது மறைப்பு என்று பஞ்ச கோஷங்கள் மறைப்பாக விளங்கும் அன்னமய கோஷத்திற்கு ஸ்தூல தேக விகாரம் என்பது கரு உருவாகி பிறந்து வந்தது வளர்கின்றது இருப்பது போன்று தெரிகிறது பின்புறினால் மண்ணோடு மண்ணாக அழிந்திருக்கிறது இது ஸ்தூல ரேக விகாரம் அதற்கடுத்து பிராணநய கோஷத்திற்கு பசிதாக விகாரம் உணவை செயற்கை செய்வது இவைகள் எல்லாம் வந்து பிராணநிலையம் பிராணநய கோஷத்தினுடைய விகாரம் பசிதாக விகாரம் அதற்கடுத்து இருப்பது மனோமய கோஷம் மனோமய கோஷத்தினுடைய விகாரம் சங்கல்பாதி விகாரம் சங்கல்ப விகல்பம் என்று சொல்லுகிறோம் அந்த சங்கல்பாதி விகாரம் மனோமய கோஷத்தைச் சேர்ந்தது அதற்கடுத்து இருப்பது புத்தி கோஷம் புத்திகோஷத்தில் கருத்துருத்துவாதி விகாரம் தன்னை கருத்தாலாக கருதுவது என்பது புத்தி கோஷத்தில் இருக்கின்றது அதற்கடுத்து இருப்பது ஆனந்தமய கோஷம் அந்த ஆனந்தமய கோஷத்தினுடைய விகாரம் கோப்திருத்துவாதிய விகாரம் தன்னை அனுபவிப்பவனாக கருதுவது இது ஆனந்தமய கோஷத்தினுடைய விகாரம் இந்த விகாரங்களை எதற்காக பார்க்கிறோம் என்றால் இந்த விகாரங்களுக்கெல்லாம் சாட்சி மாத்திரமாக எந்த விகாரமும் ஏற்படாமல் ஒன்று பார்த்து கொண்டிருக்கின்றது அதுதான் உனது நிஜ சுரூபம் என்பதை அறிவதற்காக இந்த பஞ்ச கோஷங்களினுடைய விகாரத்தை பார்க்கிறோம் இப்பொழுது ஒரு பிறந்ததிலிருந்து அஞ்சு வயதில் அவர் என்ன செய்து கொண்டிருந்த செய்து கொண்டிருப்பார் எதை கோழி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த நேரத்தில் அவருக்கு மனநிலை எப்படி என்பது என்ன என்ன என்பதுனால் அவருக்கு தெரியும் அதாவது ஒரு சூத்திரம் சொல்லிக்கின்றது மாறுபடுவதோ அறியப்படுவதோ உனது ஸ்வரூபம் அல்ல மாறுபடுவதோ அறியப்படுவதோ உனது ஸ்வரூபம் அல்ல அந்த சூத்திரத்தின்படி நமது மனது மாறிக்கொண்டே இருக்கிறது நிமிடத்திற்கு நிமிடம் மாறி அமைந்து புத்தி மாறிக்கொண்டே இருக்கிறோம் ஐந்து வயதில் இருந்த புத்தி ஐம்பது வயதில் இருக்கார் தொண்ணூறு வயதில் இடையில் இறக்கும்போது அந்த புத்தி இருக்கார் புத்தி மாறிக்கொண்டே வரும் ஐந்து வயதில் நன்றாக விளையாட வேண்டும் என்ற புத்தி இருக்கும் அதன் பிறகு நன்றாக படித்து பெரிய பதவிக்கு வரணும் காது வீடு வாசல் பங்களா இப்படி இருக்க வேண்டும் புத்தி மாறி அதன் பிறகு வயதான காலத்தில் இயல்பாகவே மகரது துன்பத்தை நோக்கி செல்வன் ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நினைத்து துன்பப்பட்டு கொண்டு இருப்போம் ஆதிசங்கர சொல்லுவார் வயதான காரணத்தினால் அது தானாகவே துன்பத்தை தான் வாடி செல்வது அப்போ அப்போது அந்த அஞ்சு வயசில் இருந்த கோழி கொண்டு எடுத்து விளையாடணும் அப்படிங்கிற புத்தி வர்றார் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற புத்தி வர அப்போ வர்றார் அப்போது இன்னும் வயசாகி இடையில் படித்திருக்கும்போது இன்னைக்கோ நாளைக்கோ என்று இருக்கும்போது புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நல்ல விதமாக போய் சேர்ந்தாலும் போதும் என்றுதான் புத்தி இருக்குது புத்தி படிப்படியாக அப்படி மாறிக்கொண்டே வந்தோம் நாலு பேருக்கு தொந்தரவுகளுக்காக போய் சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு அஞ்சு வயசில் புத்தி எப்படி இருந்தது ஐம்பது வயசில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அது அப்படிங்கிறத நாங்கள் பிரத்யட்சமாக முன்னேறுகிறோம் இப்போது இதுகளுக்கு எல்லாம் சாட்சியாக இருந்து வந்து பார்த்து கொண்டே இருக்கிறது ஐந்து வயதிலும் ஓடி கொண்டு விளையாடி கொண்டு இருக்கும்போதும் அதுதான் பார்த்து கொண்டிருந்தது அதே மாதிரி இளமையிலும் அதுதான் பார்த்து கொண்டிருந்தது ஐம்பது அதுதான் பார்த்துக்கொண்டிருந்தது இப்போது கிடை கிடக்கும் போதும் அதுதான் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அதற்கு விகாரம் அதுதான் உனது சுரூபன் என்று உணர்ந்து மரணத்தை கடந்து விடுவாயாக என்கிறது உபனிசன் அதுதான் இறைவன் சிவபெருமான் அதுதான் மாணிக்கவாசகர் பாடலில் சொல்வார் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரையின் சரணங்களே சென்று சாரே தாங்கியனக்கு மரணம் பிறப்பெண் திவையிரங்கின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் போத்தீன் சிவபெருமான் எங்கே இருக்கின்றார் நமது கரணங்களை எல்லாம் கடந்து உள்ளே இருக்கின்றார் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரை நிலச்சல் சிவபெருமானுக்கு தொண்டையில் கரைதால் குரான் சொல்வது கரை நிலச்சன் என்று அங்கு சென்று பார்த்தால் எனக்கு பிறப்பு என்பதும் இல்லை இறப்பு என்பதும் இல்லை அப்படிங்கிற ஒரு மயக்கத்தை அறுத்துவிட்டார் சிவபெருமான் பரணங்கள் எல்லாம் கடங்குற சரணங்களே சென்று சாகவே தான் எனக்கு மரணம் பிறப்பின் விவை ரெண்டின் மயக்கருத்தன் அது ஒரு மயக்கத்தாலதான் நான் பிறந்த மாதிரியும் இறக்கப்படுதலாகியும் தெரிந்து தெரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் நாம் நன்மை அந்த சைதன்யத்தோல் அதுதான் நாம் என்று திடமான உதவி கொண்டோம் ஆனால் நமக்கு பிறப்பு இல்லை இறக்கும் இல்லை அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை பொறுப்பது தான் இந்த கேட்டு நான் அல்லும் பகலும் அறிவாகி நின்றற்கு சொல்லும் பொருளும் சுமைகான் பராபரம் அல்லும் பகலும் அந்த அறிவாகி நிற்பவர்களுக்கு சொல்லும் பொருளும் கூட அந்த அறிவில் நிலை பெற்று இரு என்பதுதான் குருக்கள் குருவார்களிடையே உபதேசம் சமீப காலத்தில் ரமண மகரிஷி அதிலேயே நிலை பெற்று இருந்தவர் அவருடைய வாழ்க்கையில் இருந்த சம்பவங்கள் பலவற்றை நான் கூர்ந்து ஆராய்ந்தவனால் அவர் அதிலேயேதான் அதிலேயேதான் நிலை பெற்று இருந்திருக்கின்றார் என்பது தெரிய தெரிவார் சுமார் பதினான்கு வயதில் செத்து துளையேன் என்று திட்டினார்கள் செத்து போனால் எப்படி இருக்கும் என்று ஆராய்ந்து பார்ப்போமே என்று கண்களை இருக்க மூடிக்கொண்டு மூச்சை பிடித்துக்கொண்டு செத்து போனது மாதிரியே பாவனை செய்கின்றார் கட்ட மாதிரி அவங்க கிடக்கிறார் அப்படியே மனதால் பாவனை செய்து கொண்டேன் செத்து போய் உடம்பு கீழே கிடக்கிறது உறவினர்கள் எல்லாம் வந்து பார்த்து அறிந்தார்கள் இப்போ சடங்கத்தை எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நோய்க்கட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சு அதில் எல்லாம் கேட்டு தூக்கி வைக்கிறாங்க நம்ம தன்னுடைய உடலை தானே இழந்ததாக பார்க்கின்றார் அதனை மயானத்தை நோக்கி எடுத்து செல்கிறார்கள் அதையும் பார்க்கிறார் மயானத்தின் வெட்டியால் பிறகுகளை எல்லாம் நடிக்க தயாராக வைத்திருக்கின்றான் அதில் தனது உடலை எடுத்து வைப்பதையும் பார்க்கின்றார் வைத்து தகதாகவும் எரிகின்றார் தன்னுடைய உடல் எரிவதை தானே காண்கின்றார் எல்லாம் எரிந்து முடித்து ஒரு பிடி சாம்பலாக நேருகிறது மனிதனுடைய உடம்பும் எரிந்து முடிந்தால் ஒரு பிடி பட்டினத்தடிகளார் பாடுவார் சார்ந்த மன்னர்களும் மற்றும் நூல் ஒரு பிடி சார்ந்த அடி சார்ந்த நாமடிய வேண்டும் நல்லதில்லை பன்னெண்டு மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றுக்கு முன்னால் ஒன்றுக்கு முன்னேற கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க நமக்கு முன்னேற மட்டும் இல்லாமல் பரிசையாக போயிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சாசுவதமாக இருக்கிறேன் ஐயோ பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க தனக்கு தான் சாசுவதமாக இருப்பதாக அவரவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் யக்ஷநாதகன் தருமரியிடம் கேட்ட கேள்விகளில் ஒன்று உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன என்று மனிதர்கள் யாருமே தான் இறப்பதாக நினைப்பது கிடையாது தான் சாசூகமாக இருப்பதாகவே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது மிகவும் ஒரு சந்தேகம் என்று சொல்கிறார் அப்படி அது எதனால் என்று கேட்டால் நமக்குள் இருப்பது உண்மையில் ஆத்ம சைதன்யம் அது அழிவு அழிவது கிடையாது அந்த காரணத்தினால்தான் மனிதர்கள் இறப்பை ஏற்றுக்கொள்வது கொள்ள மனது வருவதில்லை ஏனென்றால் தனக்கு எப்போதுமே உண்மையில் இறப்பு கிடையாது சரீரங்கள் வருகின்ற வருகின்றன போகின்றன ஆனால் ஆத்மாவாகி எனக்கு இறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது நான் சாஸ்வதமாக இருக்கின்றேன் அதில் நிலை பெற்று இருக்கின்ற ரிசி முனிவர்கள் மகான்கள் எல்லாம் அதிலேயே தான் இருக்கிறார்கள் இப்படி தனது உடல் எரிவதை பார்த்து கொண்டிருந்த அவர் அடலார் நமது உடல் எரிந்து சாம்பலாக பிறக்கின்றது ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே என்று அந்த நேரத்தில் இது ஒரு உபாசனை மரண உபாசனை என்று சொல்லுவார் அதனை அந்த சிறு வயதிலேயே அவர் தன்னை அறியாமலே செய்திருக்கின்றார் தனது மூன்று சரீரங்களையும் கடந்து தனது நிஜ சுரூபத்தை அந்நேரத்தில் அவர் பிரித்துவிட்ட காரணத்தினால் அதன் பிறகு அதில் இருந்து தன்னை வீழை இழக்கிக் கொண்டதே இல்லையா தான் எப்போதும் அதிலேயேதான் இழைத்து இழைத்திருக்கின்றார் ஒருமுறை அவருடைய வரலாறை போடுவதற்காக புத்தகமாக போடுவதற்காக ஒரு அன்பரானவர் சில குறிப்புகளை கொண்டு வந்து கொடுத்து இது உங்களுடைய வரலாறு இதனை புத்தகமாக போடப் இதில் ஏதாவது தவறு இருந்தால் திருத்தி என்று தருகின்றார் மகிழ்ச்சியிலும் அதில் உள்ள எழுத்து பிள்ளைகளை எல்லாம் திருத்தி கொடுத்து விடுகின்றார் அவர் அதனை அச்சுக்கூடத்திற்கு எடுத்து செல்கின்றார் நூலாக போடுவதற்காக அந்த நேரத்தில் ரமணருடைய பக்தர் ஒருவர் அந்த நூலை அவர் கையிலிருந்து வாங்கி பார்க்கின்றார் அந்த அந்த நூலில் இல்லாதது கொள்ளாததெல்லாம் எழுதியிருக்கிறது ரமணருக்கு ஏற்கனவே திருமணமாகி பல குழந்தைகள் இருக்கின்றன இப்படியெல்லாம் அதில் இந்த மாதிரி பல இல்லாதது கொள்ளாததெல்லாம் இருக்கு அவர் அதனை படித்து பார்த்துவிட்டு தலையில் அழித்து கொண்டு ஓடி வருகிறார் கவனங்கள் வந்து பகவானே உங்களை பற்றி இப்படிதான் எழுதிருக்கு இதெல்லாம் உண்மையா எல்லாம் உண்மையாக நீங்களும் அவங்க கைப்பட இதெல்லாம் பிரித்து கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மிகவும் பதற்றத்தோடு கேட்கிறார் அதற்கு மகரிஷிகள் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறார் இதெல்லாம் உண்மையாக இந்த உலகத்தை சுற்றி காண்பித்தது இது பொய்யாகிட்டதா அவர் எதில் இருக்கிறார் இந்த உலகத்தை சுற்றி காண்பித்து இதெல்லாம் உண்மை இந்த ஒன்று மட்டும்தான் பொய்யாகிவிட்டதா என்று கேட்டுக்கிட்டார் ஒரே வார்த்தை அவளை நாங்களோட அமைதியாக இருக்க அதே மாதிரி அவருடைய சிஷியர் ஒருவர் அவருடன் இருந்த காலத்தில் வெளியில் ஹோட்டலில் தான் சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கிறார் அந்த காலத்தில் அவருக்கு ஒரு நாளைக்கு பத்து வைசா செலவாகினார் காலையை தன்னை மதியம் ஒரு உணவு இரவு இத்தனை சப்பாத்தி இவை அனை அனைத்திற்குமாக சேர்த்து ஒரு நாளைக்கு அவருக்கான செலவு பத்து பைசா அதை வைத்து பார்க்கும்போது ஒரு மாதத்திற்கு அவருக்கான செலவு மூன்று ரூபாய் அவர் சொல்லுவார் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாதத்திற்கு மூன்று ரூபாய் இருந்தால் போதுமானது என்று சொல்கின்றார் ரமணன் ரமணர் சொல்லுவார் உன்னுடைய நிஜமான வாழ்க்கையிற்கு உன்னுடைய இந்த உடலே தேவை இல்லை உன்னுடைய நிஜமான வாழ்க்கையிற்கு உன்னுடைய இந்த உடலே தேவை இல்லை ஏனென்றால் அவர் அதில் நிலை பெற்று இருக்கின்றார் இதுபோன்று முக்கியமான பல கருத்துக்களை அறிவதற்கு கைவல்லிய நவநேதத்தை வைத்தே நூறு சங்கங்கள் இருக்கின்றன என்று கேள்விப்படும்போது மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது இந்த மாதிரியான மேலான உட்பொருள்களை எடுத்து கொடுக்காத காரணத்தினால்தான் நமது சனாதன தர்மத்தின் முக்கியமான தத்துவ கருத்துக்களை எடுத்து கொடுக்காத காரணத்தினால்தான் இன்று நமது நாட்டில் பல மதங்கள் உருவாகி இருக்கின்றன பல கோடி பேர் அதனால் நாம் நமது சனாதன தர்மத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் காயத்ரி மந்திரத்தினுடைய உட்பொருள் இதுதான் யார் நம் அறிவை தூண்டுகின்றாரோ அந்த சுடற் கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக என்பது தமிழாக்கம் அதனுடைய உட்பொருள் எந்த சுத்த சைதன்யத்தினால் ஜீவர்களின் அந்தக்கரணம் தூண்டப்பட்டு அறிவு உடையதாக விளங்குகின்றதோ அந்த சுத்த சைதன்யத்தில் நிலை பெற்றிருப்பேனாக இது நான்கு வேதங்களினுடைய முடிவான இந்த ஒரு பொருளை நாம் புரிந்து கொண்டவனானால் நான்கு வேதங்களின் பொருளையும் அறிந்ததாகின்ற இந்த கைவல் வேண்டுகளை மேலும் மேலும் நீங்கள் எல்லாரும் பாசித்து ஜீவன் முத்தர்களாக எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்று மனபூர்வமாக பிரார்த்தித்துக் ஜீ ஜ <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> பெரும் ஜோதி ஜோதி கருணை அரு பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையேற்று அன்பர்களே கைவல்லிய நகரீதன் நாலாவது மாநில மாநாட்டின் கோவை மாவட்ட தலைமை தத்துவஞான சபை கௌரவ தலைவர் கோடிபாளையம் அன்னை மாணிக்கத்தாய் கதிர்வேல் கலைஞராயர் அவர்களே மாவட்ட தலைவர் ஞானஜோதி தங்கவேலையா அவர்களே மாவட்ட செயலாளர் ஆத்மபோதகர் மனோகரன் சுவாமி அவர்களே பொருளாளர் தோமணி அவர்களே இம்மாநாட்டின் விழா நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிகச் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியினை நடித்து கொண்டிருக்கின்ற கோவை மாவட்ட தலைமை தத்துவ ஞானசபை கோடிபாளையத்தில் அகில பாரதிய துறவியர் சங்கத்தின் ஆச்சாரியார் சுவாமி வேதாதானந்தா அவர்களே மற்றும் இம்மாநாட்டில் பங்கேற்கும் தவத்திரு ஞானதான வளர்ப்பு மக்களே உங்கள் அனைவரையும் வழங்கி வாழ்த்துகிறேன் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியின் அமர்வின் ஐந்தினுடைய தலைவர் சேத்துமடை கலைவாணி காணிங்கராயர் ரத்தியா அவர்களே அருளுரை வழங்கிய துறையூர் ராமகிருஷ்ண வேதாந்த ஆசிரமம் சுவாமி சுரூபானந்தா மகாராஜ் அவர்களே வேதாந்த உரையாக்கவிருக்கும் குடியாக்கம் வேதாந்த சபைய ராமலிங்கம் சுவாமி ஐயா அவர்களே சென்னை பிரம்ம வித்யாபீடம் திரையொடி நாகேந்திர சுவாமி அவர்களே சென்னை பாடி கைவெல்லிய நவநீத பெருமண்டத்தின் பொருளாளர் முருகராஜ சுவாமி அவர்களே ராஜபாளையம் ஜெயலாயுதராஜ வேதாந்த பாடசாலை கல்யாண வெங்கட்ராமன் சுவாமி அவர்களே மூணூர் ஆத்மஞ்ஞான சாது சன்மார்க்க சங்க ஏ ராமமூர்த்தி ஐயா அவர்களே உங்கள் அனைவரையும் பொள்ளாச்சி சமரச சன்மார்க்க சுத்து சன்மார்க்கத்தின் சங்கத்தின் சார்பாகவும் எங்களை எல்லாம் வழிநடத்தி எங்களின் ஞான குருவாக விளங்கிய சன்மார்க்க அகிலத்தின் தலைவர் தோன்றா துணையாக வழிநடத்து வருகின்ற ஒளியுடம்பு பெற்ற பெற்றொழிரும் அருட்செல்வர் ஐயா அவர்களின் தெய்வீக அசுகளோடும் வரவேற்று வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றோம் கைவெல்லிய மாநாடு அற்புதமாக நேற்றிலிருந்து உரையாற்றப்பட்டிருக்கிறது கைவெல்லியம் என்பது திரு தாண்டவராய சுவாமிகளால் மோட்சத்தை பற்றிய அறிவு நூல் மோட்சம் அல்லது முக்தி பெறுவதற்கான அறிவு நூல் தான் இந்த கைவல்யம் நவநீதம் என்றால் வெண்ணெய் அதாவது பாலிலிருந்து கிடைக்கக்கூடியது வெண்ணெய் பாலினுடைய முழு பாலிலிருந்து திறந்து வரக்கூடியது வெண்ணெயினுள்ளே வெப்பம் கலந்துருக்கிறது உஷ்ணம் இருக்குது அது நெய்யா மாறும்போது வெப்பம் அந்த மாதிரி பிரம்மத்தில் தான் நம்முடைய நிறைய நம்முடைய தத்துவார்த்தைகளை எல்லாம் அறிய முடியும் ஆன்ம பிரமமானது ஆன்ம ரூபத்திலே இருந்து நம்மை எங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த கைவிந்திய நவரியது என்றும் நம்ம தாண்டவராய சுவாமி ரொம்ப அருமையாக அதை எட்டியதை இந்த நாடெங்கும் அந்த சங்கத்தினை அருமையை அறிமுகப்படுத்தி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய மாநாட்டில் நடத்தக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கின்றோம் என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதிலே கை நம் பற்றி கூறும் பொழுது கடந்து உள் ஒளிர்கின்ற தத்துவத்தை உணர்கின்ற ஓர் அற்புத படைப்பு கைவெல்லிய சாரம் அண்டத்தில் உள்ள அனைத்தும் பிண்டத்தில் கடந்து உள் ஒளிர்கின்ற தத்துவத்தை உணர்கின்ற ஓர் அற்புத படைப்பு கைவெல்லிய சாரம் எல்லா முறைகளின் உபனிடங்களிலும் மூலப்பொருளாயிருப்பதும் பிரபஞ்சத்தின் சாட்சியாயிருப்பதும் இல்லாததும் இல்லாத உயரிய பிரம்மத்தை உள்ளபடி உணர்ந்தவர்கள் அந்த கைவிலிய வதத்தை அடைகின்றனர் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த கைவலிய நிலையத்திலே ஆதிசங்கரருடைய பங்கு மிகப்பெரியது இது அத்வைத்தினுடைய வேதாந்த முடிவாக தன்னுடைய இன்பத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அமைதிக்காகவும் எதையும் சார்ந்திராத தன்மை தன்னை பேரிந்து வடிவமாக உணர்த்து கொள்வது உயிரானது உடலோடு தொடர்பில்லாமல் இருப்பது பிறவாமல் மோட்சம் ஜீன்முக்தி அடைவது இதுவே அத்வைத வேதாந்த முடிவு என்கிறார் மகான் ஆதிசங்கரவர்கள் சங்கராச்சாரியார் மூன்று நம்முடைய நாட்டிலே ஆன்மீகமானது துவைந்த நேரத்திலே மூன்று பெரிய ஞானிகள் தோன்றுகிறார்கள் மதுவாச்சாரியார் ராமானுசாச்சாரியார் சங்கராச்சாரியார் அது துவைத கொள்கைகளை மத்வாச்சாரியாரும் கொள்கைகளை ராமானுஜரும் அத்வைத கொள்கை சங்கரரும் நிறத்திற்கு அர்ப்பணிக்கிறார்கள் அதிலே துயதமானது ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று குறிப்பிடுகிறார் விசிட்டாத்திலே பரமாத்மா அதாவது ஜீவனில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தனித்தனியாக இருந்தாலும் ஒன்று கொண்டு இருக்கனர் என்ற உண்மையை விசிட்டாத்வத்திலே ராமானுஜர் கூறுகின்றார் இந்த குழப்பத்தை எல்லாம் நிறுத்துவதற்கு அருமையான ஒரு முடிவை சொல்லுகிறார் அத்வைத்திலே ஆதிசங்கரர் அவர்கள் அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிரிக்க முடியாது ஜீவாத்மாவில் தான் பரமாத்மா உரைகின்றார் என்ற உண்மையை அத்தமாக இந்த உணவிற்கு அறிவித்தார்கள் அதற்கு பிறகு இந்த ஆன்மீகமானது மிக தெளிவடைந்த நிலையிலே ஆதிசங்கரருடைய அற்புதமான அந்த உணவு அறிவிப்புக்கு பிறகு அது அந்த நாட்டிலே ஆரம்பித்தது இந்த சன்மார்க்க சங்கத்தினை பற்றி கூற வேண்டும் என்றால் ஆயிரத்தி எழுநூத்தி தமிழ்நாட்டிலே ஒரு சாதாரண ஒரு மருதூர் என்ற உரத்திலே சென்னை சென்னை பகைத்து சிதம்பரம் பக்கத்தில் உள்ள மருதூர் என்ற ஊரிலே ஒரு சிறிய எளிய குடும்பத்திலே அரைச்ச நம்முடைய அருட்பிரகாச வல்ல பெருமான் இராமலிங்கமாக தோன்றினார்கள் ஓதாது உணர்ந்த அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் ஏற்றி கொண்டிருந்தார்கள் பக்தி மார்க்கத்திலே நுழைந்த அவர்கள் ஞான மார்க்கத்தை தேடி அலைந்து கொடுத்துதான் வடலூர் பெருவழியிலே வந்து மக்களை சந்திக்கிறார்கள் ஜீவர்கள் எல்லாம் பசியினால் துன்பப்படுகிறார்கள் என்று கண்டு தர்மசாலையை நிறுவுகிறார்கள் அந்த வகையிலே இந்த உலகிற்கே பசிப்பிடி போக்க வேண்டும் என்று முதல் முதன் முதலாக தர்மசாலை பாசிரியை அமைத்தவர் வள்ள பெருமான் அவர்கள் அதுவரை முக்திக்கு வழி தேடிய மகான்களில் இந்த முக்திக்கு வழிதேடு மட்டுமல்ல மரணமில்லா பெறுவாள் என்ற ஒரு உயரிய தத்துவத்தை அவர்கள் கூறினார்கள் பிறந்து இறக்க தயாராக இல்லை ஏன் இறக்க வேண்டும் உயிரோடு என்னை பிறப்பித்து வைத்த அந்த பிரம்மே மீண்டும் என்னை உயிரோடு உழவ வேண்டும் என்பதற்காக மரணமிலா பெருவாழ்வு என்ற ஒரு அருமையான தத்துவத்தை நம்முடைய வள்ளப்பெருமானவர்கள் உலகிற்களித்தார்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த கைவெல்லிய நவீனத்திலே தாண்டவரா சுவாமிகள் கூறியுள்ளார்கள் சன்மார்க்க சங்கமே அத்வைத கொள்கையை பின்பத்திலான அமைக்கப்பட்டது அந்த வயதிலே கருது மனோ குணம் ஒன்றாம் மூன்றில் ஒன்று கலித்தெழுந்தால் மத்திரண்டும் கறந்து நிற்கும் தர்ம மிகு சத்துவம் மேல் சன்மார்க்கமான தெய்வம் சம்பத்து உண்டாம் இது நம்முடைய சந்தேகம் விளைத்திருந்த பகுதியிலே நம்முடைய தாண்டவராய சுவாமிகள் இதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் மூன்றில் ஒன்று கலிந்தெழுந்தால் மற்றிரண்டும் கறந்து நிற்கும் தர்ம மிகு போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாம் என்று கூறுகிறார் விஷயங்களை நினைக்கின்ற மனமானது சத்துவம் ராட்சசம் தாமசம் என்ற முக்கோணமயமானது இம்மூன்று குணங்களும் ஒரு குணம் அதிகரிக்கும் பொழுது மற்ற இரண்டு குணங்கள் அடங்கி இருக்கும் சத்கர் சத்கர்மத்திற்கு ஏதுவாகிய சத்வகுணம் மேலிட்டிருக்கும் பொழுது சன்மார்க்கமாகிய தெய்வ சம்பத்து உதாக சொல்றார் பாண்டவராய சுவாமிகள் சன்மார்க்கத்தினுடைய வரி அதை எடுத்து கொடுக்குறார் அந்த அடிப்படையில் தான் சன்மார்க்க சங்கத்தை நம்முடைய வடப்பெருமானவர்கள் நிறுவினார்கள் அதாவது மனிதர்களிடையிலே மனம் கண்ட மூன்று வகையான குணங்கள் இருக்கிறது சத்துவ குணம் ராட்சச குணம் தாமச குணம் இதில் இந்த சத்துவ குணம் உயர்ந்து நிற்கும் பொழுது அது மற்ற இரண்டு குணங்களும் அடங்கி விடும் மற்றவை உயிரும்பொழுது மற்ற இரண்டு குணங்கள் அடங்கி விடும் அதனால தான் நம்ம தீயவர்களாக இருக்கிற ராட்சச குணம் வரும் வரும்போது சத்துவ குணமும் தாமச குணமோ அடங்கி இருக்கு தாமச குணம் வரும் பொழுது சத்துவமோ ராட்சசமும் அடங்கி இருக்கு அந்த அதைத்தான் இவர் சொல்றீங்க இந்த மூன்று குணங்களுள் ஒரு குணம் அதிகரிக்கும் பொழுது மற்ற இரண்டு குணங்களும் அடங்கி இருக்கும் சத்கர்மத்திற்கு ஏதுவாகிய சத்துவ குணம் மேலே இருக்கும் பொழுது சன்மார்க்கமாகிய தெய்வ சம்பத்து உண்டா தெய்வ சம்பத்துங்கிறது தெய்வ நி நிதி உண்டாகும்னு சொல்றாரு சன்மார்க்கம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கிறேன் எல்லாரத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு பக்கமும் வருது அது இந்த தர்மத்தின் அடிப்படையில் வரும்னு சொல்றார் தர்மம்ங்கிறது அறம் அன்பு அருள் கருணை எல்லாத்தையும் தயவு இது எல்லாம் நினைத்து தான் தர்மம் அதை தான் தர்மம் ஓங்கி இருக்கும் பொழுது தான் இந்த சன் தர்மமிகு சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாம் என்று சொல்கிறார் என்பதனை தாண்டவராய சுவாமிகள் தனது மோட்சத்தை பற்றிய அறிவிநூலானிய கைவில நவது நூலில் சந்தேகம் தெளிந்த பாடலில் பதினாறாவது பாடலாக குறிப்பிடுகின்றார் சன்மார்க்கத்தின் இலக்கணத்தை வரையறுக்கின்றார் தாண்டவராய சுவாமி வேதங்களில் லுப்பதம் பிரஜான பிரம்மத்தையும் யஜுர்வேதம் அகம் பிரம்மம் அசி என்பதையும் சாமவேத பதம் தத்துவம் அதர்வணப்பேதம் ஐயம் ஆத்ம பிரம்மம் என்றும் குறிப்பிடுகிறது இதுல சாமவேதமான தத்துவ மசி என்ற கருத்தனை கொண்டு ஆதிசங்கர பகவத்பாரர் அவர்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்பதை அத்வைதமாக உலகிற்கு அளித்தார்கள் இந்த நான்கு வேதங்கள்ல மூன்று வேதங்கள் பிரம்மத்தை பற்றி ஒரு விதமாக சொன்னாலும் நம்முடைய ஆதிசங்கரர் அவர்கள் சாமவேத பதமான தத்துவ மசி அப்படிங்கிறத நம்முள்ளே இருக்கிறார் நீயாகவே இருக்கிறார் என்ற போது அருமையான அந்த கருத்துக்களை அத்வீதமாக உலகிற்கு அளித்தார்கள் அந்த வகையிலே இந்த சங்கர ஆதி சங்கரனுடைய மார்க்கத்தின் வழியாகத்தான் நம்முடைய சன்மார்க்க சங்கமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடையே சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் அது இந்த புண்ணிய பூமியான பாரத ஆன்மீகம் உச்சபட்ச உச்சபட்சத்தில் தோன்றி பூவிலனுக்கை வழிகாட்டும் நிலையில் கொண்டிருக்கிறது ஆன்மீகம் உயர்ந்த நிலையில் இருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் நம்பிக்கை ஏற்றியிருந்த நிலையிலே சச்சங்கங்கள் எல்லாம் தோன்றி மக்களிடையே நம்பிக்கை உணர்வை ஏற்றி இதுதான் கடவுள் இதுதான் பிரம்மம் என்பதை உணர்த்தியது அந்த நிலையில் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பிறந்த வல்லப்பெருமானவர்கள் வாழ்ந்த காலத்திலே சமயங்கள் சடங்குகள் யாகங்கள் போன்றவர்கள் எல்லாம் எய்து கடவுளை பற்றி ஒரு முடிவான முடிஞ்சு சொல்லலை அதுதான் காரணம் அருச்ச நம்முடைய வள்ளலா சொல்லுவார் சித்தர்கள் தான் மாயாவிகள் என்று சொல்வார்கள் அவர்கள் அவர்களுக்குண்டானவற்றை தேடிக்கொண்டு சென்று விட்டார்கள் மக்களிலேயே வந்து அவர்கள் சொல்லவில்லை பதினெட்டு சித்தர்கள் இருந்தார்கள் அறுபத்தி எத்தனையோ சித்தர்கள் தோன்றி அவர்கள் அல்ல அற்புதங்களையெல்லாம் ஏற்றி கோயிலை கட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த வயலில் சில நூல்களை ஏற்றி விட்டார்கள் மக்களிடம் வரவில்லை மக்களை சார்ந்து எந்த மகானும் வரவில்லை அந்த வகையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய வள்ள பெருமான் அவர்கள் இந்த மக்கள் இந்த மாதிரி அறியாமையில் இருக்கிறார்களே என்பதற்காக அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் கொள்கை சொல்றாரு சண்மார்க்கோபாரம் சத்விச்சாரம் அப்படிங்கிறது சத்துங்கிறது கடவுள் கடவுள் பற்றி உண்மை நீ தெரிஞ்சுக்கணும் ஆண்டவராய சாமி குறிப்பிட மாதிரி பிரம்மத்தை பற்றி கடவுளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கைவறிவனால் அதற்கு பெரிய துணையாக இருக்கிறது சற்றுச்சாரம் பெற்றுக் கொண்டு ரெண்டாவது பரோபகாரம் அதெல்லாம் முக்கிய ஜீவகாரூயம் ஜீவர்களுடைய தயவு வேண்டும் எனதான் அனைவருடைய நம்முடைய கடவுள்தான் விரைந்து நிற்கிறார் அதனால ஜீவகாரூயமையும் மோச்ச வீட்டின் பிறவு கொள்கிறார் நீங்க என்னதான் பண்ணிட்டு போனாலும் மோச்ச வீட்டுக்கு போன உடனே உனக்கு அங்கு சாவி கிடைக்காது திறக்கிறது அதுக்கு ஜீவகாரூணியங்கள் உயிரிறக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறது சொன்னார் அந்த வகையிலே வள்ளப்பெருமானவர்கள் மக்களிடையே தோன்றி மகா மக்களிடையே கலந்து சமய உலகிலே துணைந்து சமய உலகிலே தொடர்ந்து சமய உலகிலே கடந்தவர் வளர்ப்புமானவர்கள் அந்த வகையிலே மக்கள் இந்த புண்ணிய பூமியானது பாரத தேசத்தில் ஆன்மீகம் உற்சவத்தில் தோன்றி பூ விளக்கை வழிகாட்டும் நிலையை பரிமளித்துக் கொண்டிருக்கிறது பாரதத்தின் தென்பகுதி தெய்வத்தமிழால் ஆன்மீகம் அர்ச்சிக்கப்படுகிறது மதங்களும் சமயங்களும் மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கிய காலத்தை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறைபற்றிய உரிமையினை காட்டினார்கள் அது மட்டுமல்ல கிபி பத்தொன்பதாம் தகுதிய ராமலிங்க வல்லபெருமான் அவர்கள் மதம் ஜாதி சமயம் சடங்குகள் மக்களின் வாழ்வில் பிரிவினையும் குழப்பத்தையும் எப்படி கொடுத்த நாளில் உலக மக்கள் அனைவரும் ஒன்றே உயர்வு தாழ்வு வேறுபாடுகள் இல்லை இறைவன் ஒருவனே என்ற கருத்தினை ஆதிசங்கர அளித்த அத்துதமாக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கரத்தை நிறுவினார்கள் சத்திச்சாரத்திலே இறைவன் ஒருவனே நீக்கமர நிறைந்தவர் எனது தன் நகவல் பாசுரத்தில் வலியுறுத்துகின்றார் இருவர்பாவிலே ஆராயணம் பாடல் எழுதினார் மரணமில்லா பெருவாழ்வு பற்றி அவர்கள் தொட்டுக் காட்டினார்கள் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றும் ஒருவேளை உணவின்றி வாடியோரை கண்டு கலங்கினார் பரோபகாரத்தில் கொள்ளாமையும் குலால் மறுத்தலையும் வற்புறுத்தினார் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் என்று பசுப்பிணியை போக்கினார் வடலூரி தருமிச்சாலை நிறுத்தி பட்டினி போர் முதல் பாசறையாக்கினார் வறுமைக்கு எதிராக போர் தொடுத்த முதல் துறவி பெருமானார் சமய உலகிலே நுழைந்து சமய நெறியிலே நடந்து சமய உலகினை கிடந்தவரான உருவ வழிபாட்டில் ஒளிவடிவாக்கியவர் அந்த வகையிலே பெருமானாருடைய இந்த கல்வி கைவெளி நவரீகத்தினுடைய பெருமானாகிய தாண்டவராய சுவாமிகளுடைய வழியிலே தான் இந்த சன்மார்க்கமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது மற்ற அனைத்து ஆன்மா ஆன்மீகங்களும் இந்த இதை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குகிறாங்க அந்த வகையிலே உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள்நிலை தெரித்து அருட்பெருஞ்சோதி உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள்நிலை தெரித்து அருட்பெருஞ்சோதி உருவ வழிபாட்டிற்கு எதிராக ஜோதி வழிபாட்டை கொண்ட ஜோதியில் ஜோதியின் அந்தம் ஆதி என்ற அருப்பெருஞ்சோதி கோற்றினின் பேரருள் கோத்தினின் பெருவி ஆற்றலின் நோங்கிய அருட்பெரும் ஜோதி இந்த மாநாடு வெற்றி பெற பொள்ளாச்சி சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நாங்கள் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம் வளர்க சம்பாக்கம் வாழ்க்கையோ மையமும் வாரமும் நன்றி வணக்கம் உலகம் யாவையும் தாமு நினைவறுத்தலும் நீக்கலும் நீங்களில் இந்த நான்காவது கேள்விய மாநாட்டி ஒருங்கணைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தவத்தில் வேதானந்த சுவாமிகளும் உள்ளிட்ட இந்த வேதானந்த தலைமையும் வந்திருக்கும் இந்த மாநாட்டிற்கு ஆதன கர்த்தாவாக இருக்கின்ற இருந்த தீக்கதி சுவாமிகள் அவர்களையும் வழங்கி வருகிறது ஐம்பது நவரத்தில் ஒரு பாடல் இவரெல்லாம் தெரிந்த விஷயம் தான் தெரிந்த பாடல்தான் ஒல்லையால் பிரம்மம் நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகம் என்று வாழ்வாய் ஒல்லையாம் பிரம்மம் நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகம் நாம் தத்துவ விசாரம் செய்து நேரிகலைந்து அதன் மூலம் ஆத்மஜானம் வரப்பெற்று பிரம்மத்தை உணர்ந்தாலும் நாமே பிரம்மமாக ஆனாலும் பிரம்மும் எப்போதும் இருக்கின்றார் பிரம்மத்தை உணர்ந்த போதும் பிரம்மம் தான் பிரம்மத்தை உணராத போதும் நாம் பிரம்ம்தான் நேரிகலையின் மூலமாக தற்போதைய ஒரு பள்ளத்தை உருவாகின்றது புதியதாக இல்லை இல்லை அந்த வெற்றிலும் ஏற்கனவே அந்த இடத்தை உள்ளது என்பதுதான் எனக்கு கருத்து அதைப்போல் தத்துவ விசாரம் செய்து நம் தத்துவ விசாரம் செய்த பிறகு ஆத்மஞானம் வரப்பற்றால் நேதிகளையும் வருவாங்க சிரமணம் தருவாங்க நம்ம ஆத்ம ஞானம் வரப்பெற்றால் நம் பிரமத்தை பிரம்மத்தை உணர்ந்தோம் என்பதை பருவது என்ன நம்ம கருகின்றது ஆனால் இல்லை பிரம்மம் அங்கேயானால் இருந்தது பிரம்மம் எப்போதும் இங்கேயும் இன்று ஒன்றே இருக்குது தத்துவார <steal ondanisions> அவர் நேரில் கலந்து வருவதில் என்ன மனதில் உள்ள அனைத்தையும் காதி செய்ய வேண்டும் மனதை முதல் காலியாக்கணும் மனதில் என்ன இருக்கிறது ஆசை கோபம் களவு பொறாவு என்ன இருக்குது எல்லாத்தையும் காதி செய்து மனதை வெற்றிடமாக்கி அந்த மனதை கடந்து செல்ல வேண்டும் ஆனாலும் பல்லதை தோன்ற மாதிரி இருக்கும் பல்லத தோன்றது ஆராய் இதற்கு புத்தர் வைத்த பெயர் சூன்யத்தின் வழி சொன்னார் புத்தர் சூன்யத்தின் வழியான மனதை காலி செய்வது சூன்யமாக்குகின்றார் மனதில் எல்லாவற்றின் எண்ணங்களை உட்பட உணர்ச்சிகள் உட்பட எல்லாவற்றையும் காலி செய்கின்ற பொழுது அது ஒரு சூன்யம் உருவாகிறது அந்த சூன்யத்தின் மூலமாக மோட்சத்தை அடையாள அந்த மோட்சத்தை பெயர் வைத்தால் புத்தர் நிர்வாணம் மகாபரி நிர்வாணம் சூன்யத்தின் மூலமாக இதை வீரர்களை விட பகவான் சொல்லியிருக்கின்ற ரெண்டாவது காகத்தை கடைசி சோர்த்தியை சொல்லுகின்றார் நான் எனது அபிமானம் விட்டுவிட்டு நாம் செல்லுகின்ற பொழுது மோற்றம் கிடைக்கும் அவர் பிரம்ம நிர்வாகத்தில் பயன்படுத்தினார் மூலமாக அடையப்படுகின்ற பொழுது நிர்வாணம் என்ற வார்த்தையை அதே இன்னொரு வழி கண்ணணி பரிபோர் ஏற்றுக்கிறது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தொண்டத்தையும் வந்தால் ஏற்றுக்கொண்டு இன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு மானத்தையும் ஏற்றுக்கொள்ளு அபிமானத்தையும் ஏற்றுக்கொண்டு அவமானத்தையும் ஏற்றுக்கொள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கின்ற போதும் மோற்றம் கிடைக்காது அப்படி அந்த வழிகளை பதிபோன இயற்றின் வழியை அடைகின்றபொழுது கிடைப்பது மோற்றம் மோற்றம் ஒத்தி ப நிர்வாணம் பதி நிர்வாகம் எல்லாமே வந்து ஒரே போலி உடை தான் ஆனால் வழிமுறையை தான் வெவ்வேறு வழிமுறைகாம சேர்ந்து அடைகின்றோம் சூன்யத்தின் வழியில அடையும்போது நிர்வாணம் நம் ஏற்றுக்கன்மையின் வழியாக அடைகின்ற பொழுது நமக்கு கிடைத்தும் போச்சு அனைத்தால் மூன்றாவது வாரிலே இவர் கத்து விசாரம் எல்லாம் எதுவும் செய்யாமல் குருவின் அதனால் நேரடியாக இவருக்கு அந்த பிரம்மச்சருவம் இவருக்கு கிடைக்கிறது இதை உதாரணமாக பார்த்தால் அச்சுதாசனை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம வேலூர் மாவட்டத்திலே முன்னாள் கடற்கர மாவட்டம் மாவட்ட எல்லையிலே கீழ்வள்ளம் என்ன கிராமம் இருக்குது அதே சமாயிடம் இருக்கிற அச்சுதாசன் மிகப்பெரிய ஞானியாக இருந்தார் அச்சுதாசு அவருடைய குருவாக நிஜானந்தரிடம் போய் வேண்டி எனக்கு ஆத்மஸ்வரூகத்தை விளக்க வேண்டும் ஆத்மத்து விளக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நிஜானந்தர் அன்பே இவர் தகுந்த செயலாளர் என்று உணர்ந்து அவருக்கு ஆத்மஸ்வரூபத்தை விளக்கி தீட்சை கொடுத்தார் தீர்ச்சை கொடுத்த அந்த கணத்திலேயே அவருக்கு நெல்விகற்ற சமாதி வாய்ப்பு அந்த நெல்வி கற்ற சமாதி வந்த உடனே அவருக்கு என்ன ஆயிற்று ஒரு நாள் விழுக்க அப்படியே அமர்ந்திருந்தார் அவர் இன்னும் பெரிய தத்துவம் செய்கிறார் அவர் சொன்னாரு இது அப்போ உருவின் அவரால் நேரடியாக வந்து உரிவது அப்போ அவ்வளோ அந்த சமாதி அடையப்பட்டதால் அந்த மூன்றாறு காலைகளே அந்த கிணற்றின் ஆகாசத்தை விட்டுவிட்டு சோழடி வெளிவோருக்கு சாதாரணமாக அங்கே எங்களுக்கு தோன்ற வேண்டிய அவசியம் ஆனால் இந்த ஆதாயத்திற்கும் அந்த ஆதாயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது கைவத்திய ஆசர் அதை பயன்படுத்தி பிறத்தை நாம் உணர்ந்து தெரிய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்ததார் கடைசிலை ஒரு கோரிக்கை தாழ்வான அழைப்பு இங்கே நாம் இந்த கைவினை மாநாட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சபைகள் தான் வந்திருக்கிறேன் இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைவித ஞான சபைகளே எந்தெந்த வேளாண்மை தான் படிக்கப்படுகிறது எந்த விதிகள் படிக்கவில்லை எதை படிப்பதற்காக அவர்கள் நூல்கள் இல்லையா என்பதெல்லாம் நம்ம மாநாட்டின் தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நம்ம குருமாவை எல்லாம் வைத்து ஒரு குழு ஒன்று அமைத்து கண்காணித்தால் நன்றாக இருக்கிறதே நினைக்கிறேன் ஏன்னா மாநாடு என்பது அந்த செய்யும் வருகின்றோம் நம்ம பேசி வைக்கின்றோம் எல்லா கருத்தையும் நாம் சென்று விடுகிறோம் இதோடு முடித்து ஆனால் இது வருடம் புறா வேண்டும் ஒவ்வொரு சபையிலும் படிக்க வேண்டியதான் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா அந்த ஒவ்வொரு சபையிலும் ஏதாந்த நூலிலே நம் முப்பது படிக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது ஏதாண்முடியும் முப்பது படிக்க வேண்டும் என்று நம் கைவளியும் என்று கூட நமக்கு வேதாந்தையாகத்தான் நம்ம விடுத்துக் கொள்கிறோம் அப்போ ஒவ்வொரு சபையும் போதிக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கிறார் அதாவது போதிக்கின்ற ஆசிரியர்களுக்கு சந்தேகம் இருக்கிறார் அப்படியெல்லாம் கவனிக்க இங்கே நம்ம ஞான பெருமன்றத்தின் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் என்றை ஒரு மூன்று பேருக்கும் குழுவாக அமைத்து அது மூன்று மாதத்தின் மூலம் ஊற்றி அந்த மோதித்த எல்லாம் வரவழைத்து விட அவருக்கு சந்தேகத்தை தெரிவித்து அந்த ஒவ்வொரு சுவைக்கும் புத்தகமாக கிடைக்கிறதா என்ற எல்லாம் நடவடிக்கை எடுத்தால் வேணாம் நம்ம பரவலாக எல்லாருக்கு சென்று அதையும் கணிப்பி போய் கொண்டு வாய்ப்பு நன்றி குறித்து நன்றி காலம் கருவை சரியாக அலங்கரித்துக் கொள்வதற்கு மிகவும் மிகப்பெரிய நன்றிகள் ஐயா அவர்கள் அங்கே கைநிலை நாணயத்திற்கு நல்ல சிற்று எழுதியும் பதம் குவித்து இந்த வருடம் அங்கே கையில் இருக்கக்கூடிய பாராயணத்திற்கு பயன்படுத்தும் புத்தகம் அவர்கள் பலன்புரித்து தேவோமகேஸ்வரம் தஸ்மஸ்ரீ அனைத்து பிரவேர்களுக்கும் என்னுடைய பணிவான வழக்கங்கள் இங்கே தலைவாசிக்க அம்மாவர்களுக்கும் ராமேஸ்வரபுரத்தோட திருவையபானவர்களுக்கும் மற்றும் இங்கே உள்ள அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு முழுமுதல் காரணமாக இருந்த நம்ம எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்தோ சேர்வதற்கும் காரணமாக இருந்த ஐயா தியாகராஜாரை இந்த நேரத்திலேயே நினைவு பெறுகிறேன் சென்னையிலே கைவள்ளி ஞான பெருமன்றம் என்று அமைத்து அந்த மன்றத்தின் வாயிலாக ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டிலே நம்ம எல்லாரையும் ஒன்றிணைத்து இந்த தமிழகத்திலே எவ்வளவோ வேதாந்திகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருந்த ஒரு காலகட்டம் நீங்கி இந்த மாணவர்களின் வாயிலாக இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று தந்திருக்கிறோம் அதற்கு தியாரணையாக எண்ணுகொள்வோம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அடுத்ததாக இந்த மாநாடு அதாவது இப்போது நான்காவது மாநாடு முதல் மாநாடு பாடியூர் இரண்டாம் மாநாடு கோவிலூர்லேயே நமது ஐயாவோட வரலாசில் நடந்தது அடுத்தது இந்த கைவழி என்று சொல்லக்கூடிய கைவளி நவனிதத்தை நமக்கு அழித்த தாண்டோராய சாமிகளோட அந்த சன்னிதானத்தில் மூன்றாவது மாநாடு நடத்தப்பட்டது இன்றைக்கு அருச்சல்வர் பாலிங்க ஐயாவோட அந்த ஆசையோடு இங்கே மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாநாட்டிலும் அதாவது அடுத்த மாநாடு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது அந்த முதல் மாநாடு தான் இரண்டாம் மாநாடு சிறப்பாக இருந்தது அந்த இரண்டாம் மாநாடு மூணாம் மாநாடு சிறப்பாக இருந்தது இப்படியே இன்னைக்கு நாலாவது மாநாடு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அரசர் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பாக ஸ்ரீராமகிருஷ்ணன் சென்னையிலே ஒரு விழாவிலே நான் உங்களை போல் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அந்த மேடையிலே தோன்றி அவரை அறிமுகம் செய்து அதாவது அப்போது ஒரு புத்தகம் போட்டாங்க அந்த புஸ்தகத்துக்கு சாமியோட அவரோட அந்த நன்கொடை கொடுத்து அந்த புத்தகத்தோட பாதியா அதாவது அந்த புத்தகத்தோட விலை இரநூறு ரூபாய் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அருள் செலவரையாவை நண்படையினால அந்த புத்தகம் எல்லாருக்கும் நூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதவங்க சொன்னாச்சு அது போல ஐயாவ அன்னைக்கே வந்து இருக்காங்களா அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அவரோட இந்த இடத்துல வந்து நான் இங்க இருக்க வேணா மதிவை சந்திக்கிறேன்னா மகிழ்ச்சி அதே போல கோழிப்பாளையம் மாணிக்கோட குடும்பத்தை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டேஷன் பார்க்கறாச்ச நிறைய காலங்களாயிரு காலிங்களாயிரு காலிகளால் கூட வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு அமர்வுகளும் அவரோட யாராச்சும் வந்து கொண்டு இருக்காங்க அப்போ அந்த குடும்பம் எந்த அளவுக்கு இந்த ஆன்மீக பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இது மாதிரி இருக்கிறவங்களால தான் இன்னைக்கு ஆன்மீக தானம் நடந்துட்டு மோ அது மாதிரி தான் மறைஞ்சு போனாலும் வாரிசு எதிர்பார்க்க போறது எதிர்பார்க்காங்க ஆனா அவங்க எதிர்பார்க்கலாம் வந்து இருக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதனால அதே போல இந்த மாநாடு நடத்திருக்கிற நம்ம போட்டிப்பாளைய சாய் மணவர்கள் ஐயா தகுவலையா அப்புறம் வேதாந்தவையா ஒரு ரெண்டு மாதமாக இருக்கிற வேலை விட்டுட்டு இந்த மாநாட்டுக்காக ஒரு எவ்வளோ விஷயங்களை பற்றி ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்கும் போது இருக்கும் மிக சிறப்பாக இந்த மாநாடு அமைஞ்சிருக்கிறதுன்னு வந்து எந்த சந்தேகமும் சரி எனக்கு கொடுத்த நேரம் பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்து இந்த கைவல்லிய ஏதாவது கைவெல்லிய நவநீதம் தாண்டவராய் கொடுத்திருக்காசான் ரம்மசூத்திரம் வேதங்கள் இது போல பல விஷயங்கள் அதுக்கு சங்கரர் பாஷன் எதிர்ப்பார் எல்லாரும் சொன்னது போல அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உயர்ந்தவர்களாலும் நிறைய விஷயம் தெரிஞ்சவர்களாலும் படிப்பறி உள்ளவர்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் நம்ம நவீனீதம் கைவலை நவீனீதம் மந்தனம் உணருமாறுன்னு எல்லாம் சொல்லிவிட்டாங்க திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை அதே போல் ரெண்டு நாளாக நேற்றுவன் சரி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க நாளைக்கும் வந்து பேசுகிற அத்தனை சார்ந்தவர்களும் மாணவர்களும் எல்லாமே வந்து வேதாங்க சுரங்குகள் அவங்க பாரிவாரி விட்டுட்டே இருக்காங்க அதெல்லாம் அந்த பருவணும் அதே போல வேலைநிலை மட்டுமே கைவினை வழங்க போதித்தாலும் இங்க இருக்கிற மக்களில் ஆரம்ப சாதனங்கள் கூட வந்திருக்கலாம் அவங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் இந்து மதம் மட்டுமல்ல எந்த மதமாக இருந்தாலும் சரி இந்த நான்கு ஆசிரமங்களே அடங்கும் நான்கு மாற்றங்களை அடைந்துவிடும் அதாவது பக்தி கர்மம் யோகம் யானை சொல்லி யாராருக்கு எதிர முடியுமோ யாரார் என்னென்ன பத்துவத்தில் இருக்காங்களோ அவங்க அதை மாற்றத்தை நீங்க மோட்சத்தை அடையலாம் இல்லை மோட்சத்தை உணரலாம் ஏன்னா அது அடையக்கூடிய குரல் அந்த மோட்சம் நாமாக அப்படின்றது இருந்துட்டு இருக்கேன் தப்பு அந்த வரச்சு நமக்கு நான்தான் நான் தான் சொல்லிட்டு எவ்வளவு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எந்த காரியமும் அந்த சைதன்ய சொத்தோட பவர் நடக்க போறதில்லை இப்ப பேசிட்டு இருக்கிறது இறை உடனே போதும் இப்ப பேச இறை ஒளி அதுவா இருந்து அதுவா பேசும் போதே சொருப உணவ முடிஞ்சிருச்சு சொல்லுவார் பேசிட்டு போது பிரம்ம பிரம்ம சொன்னீங்களா பிரம்ம உணர முடியல கேட்கிறார் நீங்க ஒத்துக்க மாட்டா இருக்கு நீங்க பிரம்மமா எனக்கு தெரியலீங்க பிரம்மசுமா இருந்து கைவல்யத்துக்கு வருவோம் இந்த கைவல்யம் அப்படிங்கிற நூலை பத்தி எப்பவே சொல்லிருக்காங்க இது நிறைய விஷயம் இருக்கு சுமார் எண்பத்தி எட்டு பாடகளை ஒவ்வொரு பாடலும் முத்தான பாடல் ஒரு பாடல் எடுத்து நாம் கூட சோமி அந்த ஒரு அந்த அதாவது சந்தேகம் தேர்ந்த பாடத்தில் சித்துதான் நிறைய பாடல் அந்த பாடலில் நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கலாவை போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவானே முதல் ரெண்டு நான் சித்து நான் சித்து நான் நிறைந்தோன் என்ற அது வேணாம் நிறைய தெரியாது சித்து சத்துலாம் நிறுத்தி அது சரி நம்ம ஆரம்ப சாத சித்து தான் நிறைந்தோம் நித்திரை உலர்ந்த நிற்கின்ற கனாவை போல அத்தனையும் பொய்தானே கனாவை போல அத்தனையும் பொய்தானே நம்ம வாழ்ந்தோம்னாக்க நமக்கு ஆனந்தம் தான் இன்னும் சொல்ல போனாக்கா ஜாதி படுத்து தூங்குறோம் கனவு காத்தனவுல சுகம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் நாங்கள் அந்த கனவுட உண்மையான காலம் எவ்வளோன்னு விஞ்ஞானிகள் ஆரம்பிச்சு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு செகண்ட் அதாவது ஒன்றரை நிமிஷம் ஆனா அந்த ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் அந்த கனவு காணும் சுகம் துக்கம் இவ்ளவோ பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒன்றரை நிமிஷம் முடிஞ்சு அந்த கனவுல இருந்து வீழ்ச்ச ஒன்று ஒண்ணுமே கிடையாது இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாங்க நாம கனவு காணும் போது நாம கனவுதான் காணும் இருக்கோன்னு நமக்கு தெரியும் இதுதான் முக்கியமான விஷயம் கனவுன்னு சொல்றோம் சொல்றது கனவுன்னு சொல்றது அப்படி கனவு காணும்போது நாம் காணுகின்ற கனவு கனவு தான் நமக்கு தெரியாது உங்க மருந்தா அது எப்போ தெரியும்னு கேட்டால் கனவு வந்து வெளியே வந்ததுதான் தெரியும் இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம எத்தனையோ வருஷங்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அத்தனையோ பொய்னு எப்போ தெரியும் சொன்னாக்கா இறந்துட்டுதான் தெரியும் மனைவி மகள் மகள் சொ இவர் கடுகு அத்தனையும் எழுந்தான் சொல்லுவார் இதெல்லாம் அப்படியே குழப்பம் எதுக்கு மாட்டிக்கணும் நான் நமக்கு குழந்தை இருக்காங்க நமக்கு மகன் எல்லாம் இருக்காங்க அவங்களை என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க இன்னைக்கு எவ்வளவு பேரு தலைமுறை தலைமுறை சுட்டு சேர்த்து வச்சிருக்காங்க ஒண்ணுமே இல்லாதவங்க மகாராஜந்த மகராஜ் அவருக்கு என்ன இருக்கு ஆனா மகராஜ் என்ன இருக்குது நினைச்சுக்கிட்டு கவலைப்படாமல் இந்த உலகம் மாயி கனவு பொய்கி இது ஒண்ணு கிடையாது நினைச்சுக்கிட்டே வாழ்க்க எதுக்கு முக்கியத்தை கொடுக்காதீங்க கடமையை செய்யுங்க கடமையை விற்று கூடாது கூட பகவான் யோகம் சரி பக்தி சரியிடும் என்னென்ன போனான் மத்தியில் போனீங்கன்னாக்கோங்க ஆகாரம் போகுது கடமை செய்யலட்ச மத்தவங்களுக்கு வாழ்கிறேன் என்ன இந்த காரியம் நான் பண்ணல இந்த உதவி நான் பண்ண பகவான் பண்ண வைக்கிறேன் காரணம் அது யோகா கேட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையும் மனசை கட்டுப்படுத்தி உட்காந்துருக்கும் எந்த வாரியும் செய்ய போறது இல்லை சும்மா இருக்கும் சும்மா எதுவும் சும்மா இருந்து சொல்றாங்க அது மாதிரி சும்மா இருப்பும் கவலைப்படாதீங்க அதுக்குள்ள அங்கே எங்க யோசனை அந்த யோசனை சும்மா இருந்தீங்கன்னாலே மிகப்பெரிய நம்ம தானத்தி அங்கேதான் கைவளையை சொல்றது சொல்லி வாய்ப்பு வைக்க நன்றி விரும்ப இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையிட்டிருக்கக்கூடிய திருமதி தலைவாணி பழனிசாமி சேர்த்துவில் அம்மையார் அவர்களுக்கு கௌரவம் செய்யும் அவர்களை பிரம்மசுர சுரூபமாக இருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நானும் அதை பிரம்மசுகம் பிறந்து இந்த நான்காவது மகாநாடு சீரும் சிறப்புமாக்க நடந்து கொண்டிருக்கு அது மட்டுமில்லை இந்த பல்லாற்றிய பொள்ளாட்டு சுற்று அத்துணை வந்து இந்த நடத்து இந்த அதிகாரிகளுக்கும் தங்கவரசியவர்களுக்கும் உலகம் பல சேர்ந்த நண்பர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கைபரியா ஞான நூல் என்று இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இது ஞான நூல் என்றும் சொல்வார்கள் அந்த கைவல்யா ஞான நூலை பரப்புவதற்காக நம்மளுடைய சாதனையாளர் நிற்கதரசி தியாகராஜிகள் முன்னால் விளையாடுவார்கள் அது மட்டுமில்லை அவர்கணியாற்றியது எனக்கு நான் பண நென்மத்தில் என்று கருதுகிறேன் கிட்டத்தட்ட சாதாரண சாதனை நூத்தி முப்பத்தி அஞ்சு புக்குகளை இலவசமாக அந்த வேளாங்க அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லை எங்களை எல்லாம் ஈடுபடுத்தி அதை வந்து உற்சாகப்படுத்துவது அவர்கள் இன்னொன்று சொல்லப்போனால் அநிலத்தில் அந்த அந்த இடத்தை வாங்கி உருவாக்கி அவர்தான் அந்த பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது இந்த கைவல்லிய மாநாடு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் வடிவேல சக்தியாக நடத்தப்பட்டது நூற்றாண்டில் நடத்தி காட்டிய ஒரு பெரும் மகாணம்னா அது தீர்க்கதரசி ஞாயிற சுவாமிகள் தான் அன்றைக்கு வித்து இட்டத்தை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருந்தால் நம்ம எல்லோருக்குமே ஆனந்தமாக கொடுக்கிறது என்று அது மட்டுமில்லை எனக்கு கொடுத்த தலைப்பு வேலை என் சொல்லிருந்தார் நான் வந்து எனக்கு அதிகமான குருமாறு கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி வருடங்களாக இந்த ஈடுபாடு உள்ள அந்த குருமா பாடம் கேட்டு முடிவானது சேவை எனக்கு பிடித்தது அதாவது மதல் பக்கத்திலே போட்டு பார்க்கலே எனது உள்ளே நின்று நடந்த தென்மங்கல் ஆண்ட மெய்யனை உபதேசத்து வந்த வெளிவந்த குருவியை போற்றி முக்கியம் உதவி பொருள் உதவிகளையும் செய்யுமா சொல்றேன் இந்த குருமாருக்கு என்ன கொடுக்க முடியும் அவர்கள் கொடுத்தது பெரும் பக்கியசம் இன்னொரு தரத்தையும் தரப்பு வேண்டாம் என்றால் இந்த கரையை போதும் இன்னொரு தரப்பு வேண்டாம் எனக்கு அதை உணர்வதற்காக பக்கியசை கொடுத்துவர் பிரம்மத்தை உணர வைத்தவர் அந்த மகனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ன கொடுக்க முடியும் பிரம்மத்துக்குள்ளே தான் இருக்கிறதா ஒன்றுமே இல்லை விரும்ப லட்சுமணிகள் இருக்கலாம் அதற்கு அவர் கொடுத்தது தான் அவற்றை எப்படி திரும்ப திரும்ப தர முடியும் குரு நமக்கு அழித்திருக்கிறார் இதை திரும்ப எப்படி கொடுக்க முடியும் ஒன்றே ஒன்று தேர்ந்தெடுத்தேன் சேவை தான் நான் அந்த குருது உடைய சேவை வேறு எதுவும் இல்லை என்று நான் தீர்மானித்து எங்கெங்கே குருமார்கள் இன்னொரு வீட்டுக்கு வருவார்கள் அவங்களுக்கு ஜீவசபாதி அமைப்பது அவர்களுக்கு தேவை செய்வது சேவை செய்வது தேவையானது கொடுப்பதை தான் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டேன் அதை மாதிரி செய்யும்போது எனக்கு துணைவியும் கூட இருந்து எனக்கு பரிபூணமாக செய்கிறார்கள் என்றால் நினைக்கிறார் குடும்பத்தில் இருவரும் செஞ்ச அத்தப்பூர்வமாக வேதாந்தத்தில் உள்கருத்தை அறிந்து கொள்ள முடியும் எனக்கு அதுக்கு சேவை செய்யும்போது நான் ஆனந்தப்படுகிறேன் அது மட்டும் இல்லை என் குருமார்கள் ஒவ்வொரு மாதமாக கிருத்திக் வருவார் அர்மாவசிக்கு வருவாங்க பொங்கலுக்கு வருவாங்க இந்த நாள் அன்றைக்கு வந்து ஒரு பூஜை செய்வார் அவங்களுக்கு நான் இல்லை சில இடத்துக்கு நான் தொழிலை வெளியுறுப்பி விடுவேன் அவள் முறைப்படி அந்த குருவுக்கு என்ன தேவையும் அன்னாதானத்துக்கு என்னென்ன தேவையோ அவளுக்கு என்ன பிடிக்கும் எப்படி செய்ய வேண்டும் என்று என்னை பெரியவருமான அந்த ஆணவத்தை செய்திருக்காரு எப்படி முறைப்படி செய்வார்கள் குரு சேவைங்கிறது வந்து ஒரு குருமார் அம்மா தான் அண்ணம் பேச மாட்டார்கள் பேசாம இருந்து என்னென்ன தேவையோ அதை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அது சேவை அதை மாதிரிலாம் அதை சேவை செஞ்சு அவங்க உடம்புக்கு என்னென்னத்தை அந்த சேவை செஞ்சு இன்னும் சொல்ல போனால் குருமாரி சமா ஜீவசமாதிக்கிறதுக்கிட்ட ஒரு நான் நான்கு சமாதியை வைத்திருக்கிறது அந்த சமாதிக்கு இன்னும் நல்ல முறை பூச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏன் சொல்றீர்கள்லாம் அவர்கள் அந்த பிரம்ம நிலையை உணர்த்தி உணர்ந்து கொடுத்துதான் அவர்கள் அது கைமாறு என்ன செய்ய முடியிறார்கள் இதை விட்டால் செய்ய விட்டவர்கள் என்ன வணங்கு குரு குருவே பிரம்ம பிரம்மே அறிவு அறிவே ஞானம் ஞானமே ஆனந்தம் தான எப்போதும் ஒரு ஆனந்த நிலை இருக்க வேண்டும் நான் உள்ளத்தில் எதுவும் வைக்கக்கூடாது உள்ளத்தில் எதாவது வைத்த முன்னால் எண்ணங்கள் வைத்த முன்னாள் அது ஒரு பார்வையாகிடும் நமக்கு அதுக்கு அப்பைக்கு அப்போ அதை அதை தான் ஒன்று சொல்லிடுறேன் எதையும் மனதில் வைக்கக்கூடாது இந்த மாறிவே பிரகாசமாக இருக்கக்கூட வேண்டும் எப்போதும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த தூண் உடம்பு இல்லை ஆர்மாதான் எதுவும் எப்போது இளமையாக நம்ம அறிவும் இளமையாக இருக்கிறது அந்த இளமைக்கு இளமை அறிவு தான் அந்த அறிவுக்கு அறிவு தான் அதுக்கு வேறு நிகழ்வு எதுவுமே இல்லை எப்போதும் பிரகாசத்தை கொடுத்த அறிவை நம்ம ஆனந்தோம் ஆனந்தத்தை அடைய வேண்டும் ஆனந்தம் என்பது நாம் வந்து உணர முடியுடைய பிறகு சொல்லத்துக்கு இவ்வளோ லாங்குவேஜ் ஆனந்தமாக இருக்குது எந்த வார்த்தையும் சொல்ல முடியும் பிரகாசம் என்று சொன்னார் என்று கைவன் அனுசர் சுவாமியர்கள் அந்த பிரகாசத்தை எப்படி உணர்வுதுன்னு விளக்கமாக சொல்லுங்க அதே நேரம் நாம் அந்த ஆனந்தத்தை எப்படி இந்த பிறப்பற்றி எப்படி வாழ வேண்டும் என்ன சொல்கிறது இந்த பிறப்பு எனக்கு போதும் என்ன என்ன இதெல்லாம் எல்லா பிறப்பும் நிரந்தரத்தின் பெருமான் இன்று உன் பொன்னடிகளில் வீடு விட்டேன் இந்த வீடுன்னா உடம்பு உன்னுடைய தரிசனம் தெரிஞ்சு உணவுத்துக்கு நம்ம போட்டுட்டோம் அதோட என்ன பிரிக்கலாம் அது வரைக்கும் நம்ம உணவா பிரித்தவோம் எங்கிருந்து வந்தோமோ அதை மறந்துக்கிட்டு தான் நம்ம பேச்சுட்டு அந்த திரும்ப யாபகத்துக்கு உணவு வந்து பாடுபடுறோம் நம்ம அந்த வந்த இடத்துக்கு போகிறதுக்க பாடுபடுறோம் இன்னொரு பிறப்பு பிறப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த பாடுபடுறோம் இடப்பற்று வாழ்வதற்கு நான் குரு நமக்கு சொல்லுகிறார் அந்த குருவுக்கு என்ன செய்யணும்னா எங்களுக்கு திருக்க தரிசி சேவையே தான் எங்களுக்கு முக்கியம் இன்றும் சேவை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் என்ன கொஞ்சம் செய்தால் எனக்கே தெரியாது ஒவ்வொரு ஊர்களுக்கும் சேவை செய்து சேவை செஞ்சு நன்னிலத்தில் அந்த மாபெரும் அந்த மகான் இந்த கைவல்லியை கொடுத்த மகானுக்கு இன்றைக்கி அந்த சேவை செஞ்சு கொடுத்துக்கிறது பாக்கியமாக கடந்துகிறேன் அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குரு கோவிந்தசாமி அவர்கள் அந்த அந்த பணியை செய்து கும்பாபதம் செஞ்சு விடுத்து இன்று எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் எப்படி தெரியுமா பெரும் பாக்கியம் என்று கருதுகிறோம் அந்த மகானுக்கு அந்த நனிடத்தை இன்னும் பெருசாக அமைத்து ஒரு மேடை ஒரு மண்டபம் வேண்டும் என்று நாங்களும் முயற்சி கொண்டிருக்கிறோம் கொடுத்து நேரம் அதிகமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை குருமாரோடைய பேச வச்சுக்க வேண்டும் என்றாலும் கைவேலித்தின் தாபத்தை சொல்ல வேண்டும் என்றாலும் தெரியும் சுவாமிகளுக்கு இந்த கிடமனை சீதை நான் வச்சு விட்டாங்க இல்லை என்றால் கரெக்டாக சொன்னார் நஞ்சு டைத்து நேரம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொடுப்பார்கள் நான் ஆரோக்கியம் மூலம் நான் உடனே காட்டி எனக்கும் தேவாத தேவையாக சாமி ஒற்றுமே இதுதான் எத்தனையோ வேடையில்லை இதாக நடந்திருக்கிறது இன்று எனக்கு குடும்பத்திலும் ஆக்கியவர்கள் கருதுகிறேன் அது மட்டுமில்லை இந்த மகானினுடைய இந்த அந்த கைவேண்டம் கொடுத்த மகானுக்கு நான் எல்லோரும் ஒன்று செய்வதற்கு இந்த நூற்றாண்டில் நாம் திறந்த தரப்பு இருக்குதே நம் புண்ணியம் செய்தது எல்லாம் அமது கைவேறி நமக்கு ஒரு ஆனந்தம் அதோட சொல்வது அதோட ஆனந்தம் பிறருக்கு இன்பத்தை கொடுப்பது அது மட்டுமில்லை ஒரு சிறு உதாரணம் சொல்றேன் என்னுடைய கம்பெனி பக்கத்தில் ஒரு திருஷம் அவன் இந்த கோயில் இருக்கிறது சின்னதாக கோயில் இருக்கிறது அவங்களுக்கு படிக்கவே தெரியாது ஆனால் பைபிளில் எடுத்துக்கிட்டு பெரிய ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு கையில் வச்சுட்டு நடந்து விடுவாங்க நான் பார்ப்பேன் என்னமா அந்த புக்கை குழந்தைங்க தூக்கிட்டு போகிறேன்னு கேட்பேன் சொல்லுவாங்க இது பைபிள் எப்படியா இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா உள்ள படிச்சுட்டு எல்லோரும் கேட்கறாங்க நேசின்னா சொன்னார் கேட்பேன் கொண்டுமே தெரியாது அப்புறம் விட்டுக்கிட்டு போகிறீங்களேன்னு அதுதான் கேட்டேன் இதை எடுத்தாலே புண்ணியம் கிடைக்குமா அவங்களுக்கு இந்த புக்கை ஃப்ரீ கலச்சரில் புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அடுத்த தினம் சொல்லும்போது அப்படினு நினைக்கும்போது நாம் இந்த நமக்கு உருமாறுறது கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ உபயோயோகமாக கொடுத்த இந்த வேதாந்தா நூலில் எழுதிய மகான்கள் அதை கடைந்து எடுத்து இந்த கைவை நவீரத்தை சொல்லும் போது என்ன அற்புதமாக கொடுத்துக்கலாம் அந்த மகாணத்துக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் கிடைக்க நம்ம எவ்வளோ ஆனந்தம் கிடைக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எவ்வளோ அது மட்டும் இல்லை நான் ஒரு சமதம் எடுத்தேன் ஆலயத்தில் அந்த சமாதி ஆலயம் அமைப்பதற்கும் நான் துணை இருக்கின்றேன் இந்த சமாதி ஆலய கட்டி நடத்தி மண்டல பூஜையிலும் துணை இருந்தேன் அதற்காக எங்களுடைய எங்களுடைய அமைப்பு தலைவர் தீர்க்கதரிசி அவரு தீர்க்கதரிசிங்க சுவாமிகள் பிரம்மயான சுவாமிகள் மகாராஜ சுவாமிகள் இன்னும் நம்ம வேலுமணி சுவாமிகள் இறைவடி சாமிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த மகன் இருந்து நான் செயல்பட்டு இருந்தபோது அந்த உடனே நான் போன வருடம் இருபத்தாறாம் தேதி அவங்க துணைநாயர் வந்து அந்த குடியரசு திருத்தர்களை சிறப்பாக செய்வார்கள் அன்று நானும் போயிருந்தேன் அப்போ இவர்கள் எல்லாம் தோன்றியது அங்கே போய் சமாதன் நின்று என் கூட வந்தவர் மகாராஜன் நான் இந்த உலகத்துக்கு பார்வையிட்டிருப்போம் நல்லது உன்னைய கற்பனை ஏற்றி நீ செய்த நீங்கள் செய்த சரி நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சமதாயத்து எடுத்த உடனே அந்த கைவலத்தில் இந்த ஆரம்பியத்தில் பூஜையை போட்டு மலை திருவள்ளி பூஜை போட்டு அந்த இடத்துல போர் போட்டு தண்ணி வேலை வச்சு அதுக்கு நம்ம வசதி காய் நடந்து கொண்டு இருக்கிறது வேலைகள் கிட்டத்தட்ட மாதத்துக்கு மூணு தடவை இதில் போய் போய் வருவேன் ஏன் சொல்லி அந்த உணர்வை அது செய் அது சொல்லுகிறது இது செய்கிறது நான் செய்யவில்லை அது சொல்லுகிறது இது செய்கிறது ஏன் அமைப்பும் அந்த மாதிரி எனக்கு உறுதுணையாக இருக்கிறது அது நினைக்கும்போது என்ன புண்ணிய செஞ்ச போய் எல்லோரும் இந்த நூற்றாண்டில் நம்ம அதை திரும்பி திரும்பி நடத்தல என்று கூறி இந்த பொன்னா நாள் இன்றைக்கு கொடுத்த வாய்ப்புக்கு அது மட்டும் இல்லை என்று இந்த கட்டண என்னிடத்தில் என்று கொடுத்தது அம்மையார் கலா அம்மையார் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் பள்ளிக் கொண்டால் பாபாவும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் சொற்களை நன்றிலும் இல்ல அவர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இதை நான் ரொம்ப ஆனந்தத்துடன் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம சேவை இந்த மகானுக்கு அந்த கணவர் சார்ந்த நலனுக்கு ஒரு அமைப்பு பெருசாக உருவாக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்க வேண்டும் எல்லாரும் என் உருவாதோடைய ஆசீர்வாதத்தால் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு அன்புக்கு விடைகின்ற राख ही के दे दे मई पुनरुतरवे तरु करनै मिले नील कण वै कणिये कोलेले उरहिंर तींजुई तन्नेले उगंध तन्ने சுகந்த மனமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றின் விலை சுகமே சுகத்தில் உறும் பயனே சபையிலே என்னை மணந்த மாணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரனே உள்ளத்திலே சச்சிதானந்த சுரபத்தை நிறுத்தி அந்த ஆனந்தத்தை அனுபவித்த குரு நாராயண சுவாமிகள் அந்த கருணை நிலையில் விளைந்த கணிந்த கனி தாண்டவராஜ சுவாமிகள் அந்த நில கனி நமக்கு அளித்ததோ உன்னை அறிய உனக்கு ஒரு கேள் இல்லை தன்னை அறியாமல் தானே கழிகின்றான் நீ என்னை அறிவாயாகி வீது உபசிக்கிறேனே என்று சொல்கின்றான் உன்னை நீ அறிய வேண்டும் என்றால் அதற்கு நான் தனியாக கொடுக்கின்றேன் இந்த கைவல்லிய நவீதீதத்தை என்று இந்த கைவிலிய நவநீதம் என்ற ஞான பழத்தை இந்த கற்பித சிதாபாசம் அந்த பலத்தினை அனுபவித்தால் உணர்ந்தால் கூடஸ்தனாக மாறுவர் மாறலாம் என்று அந்த தத்துவத்தை அருளிய தாண்டவராய சுவாமிகள் அந்த இரு குருமார்களின் கருத்துக்களை இந்த ஆன்மீக சாதர்கள் அடைய வேண்டும் என்ற பெரும் நோக்கிலே இந்த வாக்கியங்கள் நம் மனதில் பறிய வேண்டும் என்று எங்கெல்லாம் இந்த வேதாந்த வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அந்த அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மகாநாட்டினை நடத்த வேண்டும் என்று கருதி ரெண்டாயிரத்து பதினைஞ்சில் பாடியநல்லூரிலே மிக அற்புதமாக முதல் மகாநாட்டினை நடத்திய மகான் தியாகராஜ சுவாமிகள் அவர்களையும் போற்றிக்கொண்டு அவர்கள் குடும்பத்தார்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் போற்றுவோம் அந்த வழியிலே இதெல்லாம் அவர்கள் அளித்தது ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர் இந்த தண்ணீரை நாம் பருகிக் கொண்டிருக்கின்றோம் இது வற்றாது என்றால் தீஞ்சுவை தண்ணீர் மனதிற்கு எதமாக இருக்கின்றது அது இடைமலர்ந்து நாலாவது மகாநாட்டில் இங்கே சுகந்த மரம் மலராக இந்த நாலாவது மகாநாட்டினை மிக அருமையாக ஒரு வருடமாக திட்டமிடப்பட்டு பல செய்திகளை செய்திகளை சேகரித்து அந்த செய்திகளின் சேகரித்தின் வாயிலாக நமக்கு இந்த அரங்கத்தை அளித்த உள்ளாட்சி ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இதன் பொள்ளாச்சி தத்துவ ஞான சபை தலைமை தத்துவ ஞான சபையானது இந்த பொறுப்பினை ஏற்றிக் கொண்டிருக்கின்ற கௌரவ தலைவர் மாணிக்கெட்டாய் அவர்களுக்கும் இதை ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஐயராது நம்மையெல்லாம் மகிழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் சுவாமி அவரை மகாராஜ் என்றுதான் அழைக்க வேண்டும் ஆத்மான மகாரவர்களுக்கும் அவர் அவர்கள் இன்று வேதாந்த மகாராஜ் வேதாந்த மகாராஜ் அவர்களுக்கும் அவர்கள் நம்மோடு இருந்து இந்த அரங்கத்தினை சிறப்பித்து இந்த சபையிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மனோகரமையா தங்கவீழையா அவர்களை வணங்கிக்கொண்டு இந்த சுகந்த மனமலர் மேடையிலிருந்து வீசிக்கொண்டிருக்கின்றது ஓயாத ஒளியாக அந்த சப்தமானது இங்கு அமைந்திருக்கின்ற ஆத்ம சாதர்களின் செவியிலே விழுந்து ஓங்காரத்தையும் தனது ஆத்மஸ்வரூபத்தையும் உணர்த்தி கொண்டிருக்கின்றது இங்கு நேற்றிலிருந்து மேடையில் அந்த ஒளியினை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற துறவியர்கள் அவர்களைச் சேர்ந்த ஆன்றோர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று அந்த மென்காற்றின் விலை சுகம் நம் மனதிலே வர்த்திக் நம் மனதை ஒருமுகப்படுத்தி நம் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த ஆத்மஸ்வரூபத்தை நினைத்து உறுதிப்படுத்தி அதனால் இழந்த பயன் உடலையும் மனதையும் தயார்படுத்திக் எந்த கருத்தை நம் காதில் வெளியிட்டதோ அந்த கருத்தை நுகர்வதற்கு அந்த ஆத்மஸ்வரூபத்தை நுகர்வதற்கு உடலையும் மனத்தையும் தயாரிக்கின்ற பயனை இந்த மேலே தங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது சபையிலே எங்கள் மணந்த மாணவாக சபையிலே பேசிக்கொண்டிருக்கிறது ஆத்மஸ்வரூபம் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது எல்லாம் ஆத்மஸ்வரூபம் இந்த ஆத்மஸ்வரூபம் ஆத்மாவுக்கு தான் வழிபட வேண்டும் அந்த ஆத்மாவுக்கெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனால் அனைத்தையும் பார்த்துக்கொண்டிருக்கின்றது பொதுவில் ஆடுகின்ற அரண் நம்மளே ஆடிக்கொண்டிருக்கின்ற சாட்சி என்கிற ஒரு அரண் அதற்கு நாம் வணக்கம் செலுத்தி இதுக்கு அணி கொடுத்திருக்கின்ற அணித்தரவாக விலங்குகின்ற அனைத்து கிரமங்களுக்கும் முதலில் என்னுடைய சிற்றுரையாக இருக்கின்றேன் பேச வேண்டிய சூழ்நிலை அனைவரையும் இந்த அமுதமான இந்த மகாநாட்டினை மிகச் சிறப்பிக்க செய்து கொண்டிருக்கின்றதை மேன்மைப்படுத்தினால்தான் அடுத்து வருகின்ற காலத்தில் இந்த மகாநாட்டினை வகர்ந்து கொண்டும் அமைப்புகள் இருக்கின்றது ஒவ்வொரு அமைப்பும் எழுச்சி கொண்டு இந்த மகாநாட்டினை பார்த்து நாமும் நடத்த வேண்டும் என்று உங்கள் மனங்கள் தனிய வேண்டும் குவிய வேண்டும் இங்கு வந்து அந்த வாய்ப்பினை நீங்கள் கேட்க வேண்டும் வாய்ப்புகளை கேட்க வேண்டாம் நான் நடத்துகிறேன் என்று சொன்னாலே போதும் அதற்கு வாய்ப்புகள் நமது சபையிலிருந்து வழங்குவார்கள் இப்படி ஞானப்பெருமத்தினை ஒருங்கிணைத்து செல்கின்ற ஐயா ஏழுமலை அதன் பொறுப்பாளர்கள் வெங்கட்ராமன் அய்யர் அவர்கள் அனைவருமே இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைத்திற்கும் அவர்கள் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த பேச்சினை இந்த மேலையில் இந்த அளவுக்கு பேசுவதற்கு ஏதுவாக இருந்த என்னுடைய குருநாதன் ஏஎஸ் வேலாயிராய வேதாந்த பாடசாலையில் பதினைந்து வருடமாக சனிக்கிழமை தோறும் வேதாந்த சித்தாந்த கருத்துக்களை வாரிக்கொண்டு அந்த கருத்துக்களை சிறிதேவம் சொல் கேட்டதனால் இந்த அளவுக்கு பேசுகிற பேச முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அதற்கு காரணமாக இருந்த என் குருநாதன் கோ பூமிநாதன் அவர்களையும் சுபா சுப்பிரமணியம் அவர்களையும் இங்கு என்னோடு ஆஜவாலயத்தில் வந்திருக்கின்ற கொடையாரர்கள் நன்னிலம் பாண்டவராய சுவாமிகள் அருகில் கட்டடம் இடம் வாங்கி கட்டடம் கட்ட வேண்டும் பெரும் முயற்சி கொண்டு பெருந்தொகை வேண்டும் என்று நன்கொடை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ராஜபாலயத்திலிருந்து பிறரான பக்தர்கள் அதற்கு நன்கொடை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த நன்கொடை அவ்வப்போது பொறுப்பாளர்கள் ஒப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் இங்கே இருக்கின்ற அனைவருமே அதே மாதிரி நன்கொடை வழங்க வேண்டும் கண்ணாளி என்ற அளவு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா போதும் ஒரு பிச்சைக்காரனை பொறுத்த ஒரு ரூபாய் ஒருத்தர் கொடுத்தா போதும் மாதம் முப்பது ரூபாய் வந்துகிறோம் அதுக்கு மேல் தர வேண்டாம் வருடம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்தாலே போதும் ஒரு நபர் சிறுதொளி பெருவள்ளமாக அந்த இடத்தின் நம்முடைய வசதிக்காக கட்டுபவருக்காக நம்முடைய வசதிக்காக அந்த கட்டடம் நிலத்தப்படுகின்றது அந்த கட்டடத்தை நாம் கட்ட வேண்டும் அதற்கு உறுதுணையாக அனைவருமே இருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கணக்கம் இவ்வளவுக்கும் காரணம் என்னவென்றால் ஜீனோடு கலந்த சச்சிதானந்த பிரகாசம் உள்ளத்தில் கலந்து கண்ணிலே வெளிப்படும்போது ஞானியில் தன் தம் விஷயங்களை பற்றுகின்றன ஆனால் இந்த ஜீவனோ ஆபாசம் நீங்காத ஜீவனாக இருப்பதால் ஞானியில் இளைஞர்கள் விஷயப்பொருள்களில் வெளி உலைகள் விஷயப்பொருள்களில் உள்ள மூன்று ஆசைகளையும் ஏழு அவத்திகளையும் பொருந்தி இந்த திறவிக் கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த திறவிக் கடலில் தத்தெழியாமல் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த திறவிக் கடலில் நீந்திய குருமார்கள் அவர்களை நாம் அணுக வேண்டும் அப்படி ராஜபாளையத்தில் பிறந்த மகா கோவிந்தசாமி அவர்கள் தனது பதிமூணாவது வயதில் பிரம்மச்சாரிய துறவத்தை மேற்கொண்டு கோயில் மதத்தை அடைந்து மகா ஞான தேசிகர் என்ற எட்டாவது பட்டத்தின் குரு மகா சன்னிதானத்திடம் முறையான வேதாந்த கல்விகளை கற்று கற்றதின் பயன் நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்பது போல அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கில் வேதாந்த அவர்கள் பால்சாமி மதத்தின் அதிபதியாகவும் ஆந்திராவில் ஏகாம்பரக் கூட்டத்தின் அதிபதியாகவும் இருந்தாலும் அதன் பொறுப்பினை விட்டுவிட்டு தான் தான் உணர்ந்தறையே சொல்ல வேண்டும் என்று கருதி கொக்கம்மா முட்டியிலேயே வாசம் செய்து கொப்பமானுட்டியில் வாசம் செய்து தன்னை அண்டியவருக்கெல்லாம் பாடம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போதுதான் அவர்கள் நன்னிலம் சென்று இந்த சிதலடைந்த பாண்டவராய நாராயணசாமாதிகளை அவர்கள் சீரமைத்தார்கள் சீரழித்த பெருமை இந்தளவுக்காக அந்த கோவில் மேம்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் மகா கோவிந்த சுவாமிகளினுடைய அயராத கருணையினால்தான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அன்னாரது குரு பூஜை இருபத்தி ஏழாவது குரு பூஜை வருகின்ற ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிர ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி ஆடி மாதம் பதினாறாம் தேதி கொப்பம்புரியில் அவரது சமாதியில் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது பத்த கோடிகள் அனைவரும் குரு அருளை வர வேண்டும் குரு அருவளை நாம் பெற்றோம் என்றால் நம்முடைய மூன்று மனக்களும் அவர் ஆலயத்தில் நீங்கிவிடும் என்பது மகா வாக்கியம் சொல்கின்றது அந்த வாக்கியத்தின்படி நாம் அனைவரும் குரு அருளை வர என்று கருதி எனக்கு இந்த சபைக்கு வணக்கத்தையும் தெரிவித்து வந்து நன்றி கண்கின்ற சாமி நண்டிலம் தாண்டல் ராய சுவாமியை திருப்பி அமைத்தவர்கள் அடுத்தபடியாக மூல ஒரு ஆத்மையான வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி மூணாகி உயிராகி உண்மையுமாய் மயுமாய் ஓனாயி யான் எனது என்பவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே மழ்த்துவனே பாசம் அனைத்தையும் தனித்தனியே பரிந்துடனில் நீசமாகிய அறிவுறு நீ எனக் காட்டி பேசும் ஏழ்வகை பிறப்பு உனக்கு இலை என பேசி பூசு நீக்கிய சுயம் பிறகாசனை தொழுவான் பார்ந்த வெளியார்களே இந்த கைவழிய நாலாம் ஆண்டு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்து அந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியினர் அனைவருக்கும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்ற துறவியர்கள் அனைவருக்கும் மோமோச்சிக்களுக்கும் இந்த விழா இங்கே நடைபெறுவதற்கு உதவி செய்கின்ற இந்த அரங்கத்தின் உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும் மற்ற அலைஞர்களுக்கும் என் உதற்கன் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு இரண்டு நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது நானும் இந்த மாநாட்டு மேடையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஆன்மீக பேச்சாளர்கள் அனைவருக்கும் இந்த மேடை ஒரு சவாலாக இருக்கின்றது அது என்னவென்றால் காலம் போதாத காரணத்தினால் குறைவான நேரத்தில் நிறைவாக பேச வேண்டியிருக்கும் அதுதான் முக்கியமானது எல்லோருக்கும் பேச வேண்டும் என்கின்ற ஆசை அதே போல கேட்பவர்களுக்கும் ஒரு சில கருத்துக்கள் போய் சேர வேண்டும் இதுதான் இந்த மாநாட்டிலே முக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாசியத்தை போல இல்லாமல் சூத்திரத்தை போல இருக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து இந்த மாநாடு நடப்பதனுடைய சிறப்பு என்ன என்றால் நாம் பல்வேறு காலகட்டங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த தேசத்தில் பல வகையான மாநாடுகள் நடந்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மாநாட்டை நடத்தியிருக்கின்றன அரசியல் கட்சிகள் மாநாடு நடந்திருக்கின்றது வட்டமேஜை மாநாடு என்று நடத்தியிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரை ஒரு ஞான சாஸ்திரத்திற்கு மாநாடு நடத்தியதாக வரலாறு கிடையாது உலகத்திலேயே முதன்முறையாக ஒரு சாஸ்திரத்துக்கு மாநாடு நடத்தி அதை விழாவாக கொண்டாடக்கூடிய பெருமை நமக்கு கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே நாம் எல்லோரும் பாக்கியம் செய்தவர்களாக இருக்கின்றோம் அப்படி நடத்தக்கூடிய இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன ஒரு செயல் என்று சொன்னால் அதற்கு நோக்கம் இருக்க வேண்டும் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் அரியாமையில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லோரும் தன்னை அறிந்து ஜீவமுக்தர்களாக ஆகி பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் அதற்காக உண்டான வழிவகைகள் தான் செய்யப்படுவதுதான் இந்த மாநாடு அன்றிலே இந்த மனிதப் பிறவியானது எல்லா பிறவிகளையும் விட சிறப்பானது என்று எல்லோராலும் சொல்லப்படுகின்றது அறிவு அரிது மானிடராய் பிறத்தல் அறிவு அந்த மாநிலப் பிறவியை எல்லாவற்றையும் கடந்து ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு என்று அவைப்பாட்டி சொல்லியிருக்கிறார் எப்படி இந்த மாநிலப் பிறவி அறிவு இந்த நில உலகிலே வாழக்கூடிய அல்லது மேலுலகிலே வாழக்கூடிய எல்லாவற்றிலும் சேர்ந்தால் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்கின்றது நாள் வகை பிறப்பு எழு வகை தோற்றமாக அவற்றிற்கு எல்லாவற்றிற்கும் இல்லாத சிறப்பு மனித திறவிக்கு மட்டும் எப்படி கூறப்படுகிறது என்று சொன்னால் மனித திறவியில் மட்டும்தான் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது மனிதனுக்கு மட்டும்தான் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் தர்மத்தை கடைபிடிக்க முடியாது அது தான் யார் என்பது தெரியாது மனிதன் ஒருவனுக்குத்தான் மனிதன் என்கின்ற உணரக்கூடிய அறிவு பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஆறாவது அறிவு படைக்கப்பட்டிருக்கின்றது அறிவோடு படைக்கட்டப்பன மனிதன் தன்னை எப்படி உணர்கிறார் என்று சொன்னால் எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் தங்களை எப்படி உணர்கிறார்கள் என்று சொன்னால் மூன்று விதமாக உணர்கிறார்கள் அல்லது எப்படி இயங்குகிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மனித உருவத்தில் மூன்று நிலைகளில் இருக்கின்றார்கள் மனித உருவத்தில் ஒரு வகையினர் விலங்காக இருக்கின்றார்கள் மனித உருவத்தில் ஒரு வகையினர் மனிதராக இருக்கின்றார்கள் மனித உருவத்தில் ஒரு சிலர் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் மூன்று நிலை இந்த மூன்று நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இருக்கக்கூடிய அறிவினுடைய காரணம் தான் அவ்வாறு அதனை நினைக்க செய்கிறது அதாவது முதலிலே இருக்கக்கூடிய மனிதன் தன்னை என்ன என்று நினைக்கிறான் என்று சொன்னால் தன்னை உடல் என்றும் இந்த பிரபஞ்சம் சத்தியம் என்றும் நினைக்கின்றான் உடல் நான் என்றும் உலகு மெய் என்றும் நினைக்கக்கூடியவர்கள் உடல் நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மற்ற உயிரினங்கள் எப்படி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றதோ காதல் பசி தூக்கம் உயிர் வாழும் துடிப்பு இவைகளை மற்ற ஜீவராசிகள் எப்படி பூர்த்தி செய்கின்றதோ அதே நிலையில் தான் அவனுடைய அறிவனுடைய விளக்கம் பெற்றிருக்கின்றது மற்ற உயிரினத்தை பற்றி கவலை இல்லை தன் தேவை நிறைந்தால் போதும் தன்னுடைய வயிறு நிறைந்தால் போதும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவன் அவனுக்கு கடவுள் பரலோகம் கர்மவினை சொர்க்கம் நரகம் சாஸ்திரம் என்பவற்றில் எல்லாம் நம்பிக்கை இல்லை அவன்தான் விலங்கனுக்கு சமமாக வாழக்கூடியவன் இதை நாம் சொல்லவில்லை தெய்வக்கொளவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார் விலங்கொடு அணையர் மக்கள் இளங்க நூல் கற்றாரோடு ஏனையவர் இது போன்ற சாஸ்திரங்களை படிக்காமல் ஒரு மனிதன் வாழ்வையான வாழ்வானேயானார் அவன் சமம் அவனை பாசாணி என்றும் சுயநலக்காரன் என்றும் நாத்திகன் என்றும் குறிப்பிடப்படுகிறது இது ஒரு நிலை அடுத்து இரண்டாவது நிலை என்ன என்று சொன்னால் இந்த உடல் மட்டும் நான் இந்த உடலுக்குள்ளே எனக்கு அநியமாக ஒரு ஜீவன் ஒன்று ஒன்று இருக்கின்றான் அந்த ஜீவன் தான் செய்கின்ற கர்ம தக்கவாறு திறவி எடுத்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றான் நாம் வாழ்கின்ற காலத்திலே செய்யக்கூடிய செயல்களை கவனமாக செய்ய வேண்டும் பாதகாரியங்களை புண்ணிய காரியங்களை செய்ய அந்த புண்ணியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்திலே சொல்லி இருக்கக்கூடியவாறு இருக்க வேண்டும் நாம் சொல்லக்கூடிய வேதமானது இரண்டு பகுதிகளாக பிரித்து மனிதனுக்கு வேண்டியவற்றை சொல்லுகின்றது அதில் பூர்வம் என்றும் பின்பக்கமாகிய வேதாந்தம் என்றும் சொல்லப்படுகிறது வேத பூர்வம் வேத நாம் படிப்பது எல்லாம் இப்போ வேதத்தினுடைய அந்த பகுதியைத்தான் நாம் ஞானத்திற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஜீவன் நான் என்கின்ற எண்ணம் உடையவன் வேதத்தின் ஊர்வ பகுதியாக முதற் பகுதியை படித்து அந்த உடலான ஜீவனானவன் உயிரை விட்டு உடலை விட்டு கிளம்பி தெரிவித்தால் மறுநோகம் அங்கே தான் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு பலனை அணுவிக்கின்றது என்ற நம்பிக்கை இருப்பதனால் வேதங்கள் சொன்ன புண்ணிய கர்மங்களை செய்து தானம் தவம் வேலி இவற்றையெல்லாம் செய்து நற்பலனை சொற்காதி போகங்களை அனுபவிப்பதற்காக செய்யக்கூடியவன் நான் ஜீவன் என்று நினைத்துக் கொண்டு செய்வன் அவன்தான் மனிதருள் மனிதராக இருக்கக்கூடியவன் அடுத்த மூன்றாவது நிலை என்று சொன்னார் இந்த ஜீவனும் நிலையில்லாதவன் தத்துவ விசாரம் செய்கின்ற பொழுது இந்த ஜீவத்தன்மை அழிந்து சிவத்தன்மை உண்டாகிவிடும் என்கின்ற வேதாத்தினுடைய பிற்பகுதியை படித்தவனுக்கு உணர்வு ஏற்படுகிறது அவன் தன்னை ஜீவனல்ல சிவம் என்று உணர்கிறான் அந்த ஜீவனல்லாமன் சிவமாகக்கூடிய நிலையைத்தான் தன்னை அறிதல் என்று ஞானிகள் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த தன்னை பிரமம் என்றோ அல்லது சிவம் என்றோ யார் அறிகின்றார்களோ அவர்கள்தான் பிறப்பு இறப்பு என்கின்ற சன்சாரக் கடலில் இருந்து அவர்கள் விடுபட முடியும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் அதனால் எல்லா ஞானிகளுமே தன்னை அறிவதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே அச்சிக்க தான் இருந்த திருமந்திரம் தனக்கு ஆதார தலைவனையும் அறிந்தாயாகி தலைவன் தானாய் வந்து என்னை நீ உன்னை அறிய உனக்கு ஒரு கேள்வியில்லை என்னை நீ கேட்கையிலே இது உபதேசித்தேனே கைவல்லியம் தன்னை அறிந்த தத்துவானிகள் உன்னை நினைவில் முடிச்சை அவிப்பார்கள் பின்னை இணையை பிடித்து பிசைவார்கள் சென்னையில் வைத்த சிவன் அருளாளே திருமந்திரம் தன்னை அறிந்த பின்புற வெண்ணிலாதே ஒரு தந்திரம் சொல்லுவாய் வெண்ணிலாரே என்று அந்த திருமந்திரமும் தன்னை அறிதலை பற்றித்தான் சொல்லுகிறது அந்த தன்னை அறிதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நூல்களிலே முதன்மையான நூல் எளிமையான நூல் எும் எல்லா இடங்களிலும் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆங்காங்கே பாடங்களாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நூல் நம்முடைய கைவழிய நூல் மிகவும் எளிமையான நூல் அந்த நூலினை சாதாரண நிலையிலிருந்து ஜீவன் முக்கிய நிலை வரைக்கும் வருகின்ற மாணவனுடைய சந்தேகங்களையும் ஆசிரியருடைய உபதேசத்தையும் விரிவாக கூறியிருக்கின்றார்கள் அப்படி இந்த கைவைய நவநீத நூலை படித்து நாம் இந்த மூன்றாம் நிலையாகிய மனிதரின் தெய்வ நிலை என்ற நிலைக்கு உயர்ந்து பிரமானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் அந்த பிரமானந்தம் நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று சைவ சித்தாந்தத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது தூங்கி கண்டார் சிவ லோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம் உள்ளே தூங்கி கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் நிலை சொல்வதும் எவ்வாறே அதே சமயத்திலே நம்முடைய தாண்டவராய சாமிகள் எப்படி அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் வந்ததோர் ஆனந்த மகிழ்ச்சியை யாரிடம் சொல்வேன் சிந்தையில் எழுந்து வங்கி சகமில்லாம் நிறைந்து தேங்கி அந்தமில்லாததாயிற்று அப்படி குரு வேதாந்த அருளும் ஈசன் மலரடி வணங்கினேனே என்று அந்த ஆனந்த நிலையை தன்னை நுழைந்த அகண்டாகார பெருவழியிலே செஞ்சிருக்கின்ற நிலையில் அப்படி தன்னை அறிதலுக்கு எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் இந்த கைவல்யம் எப்படி சிறப்பது என்று சொன்னால் நம் செய்த பாவங்களெல்லாம் தீர்ந்து நமக்கு புண்ணியத்தை அடைய என்று சொன்னால் அதற்கு தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் செல்கிறார்கள் அந்த திருத்தலங்களிலே நீரை எடுத்து தடையிலே தொழித்து கொண்டால் பாவம் போகும் என்று சொல்லுவார்கள் ஆனால் கைவல்யம் என்ன சொல்கிறது என்றால் அந்த தீர்த்த யாத்திரைகளாக போய் எல்லா தீர்த்தையும் மூழ்க வேண்டியதில்லை குருவருடைய திருவடியில பூஜை செய்த அந்த நீரை நீ எடுத்து தெளித்து கொண்டால் உன்னுடைய பாவமெல்லாம் போய்விடும் அதுபோல நீங்கள் ஞானம் அடைவதற்கு எத்தனையோ வரிசைக்கணக்கான நூல்களை எல்லாம் படிக்க வேண்டியதில்லை இந்த கைவளியம் என்கின்ற ஒரு நூலை படித்தால் பல கதைகளை படித்து நூல்களை படித்த ஞானிகளாக வாழ்வீர்கள் என்று சொல்லி உழவு சற்புர்வாத குளிர்குடன் தலைமையில் கண்டால் உலகில் தீர்த்தம் எல்லாம் குற்ற பேறு பெறுவார்கள் போல் நலமையாகும் கைவல்லிய நவநீத நூலை ஞானிகளாய் வாழ் என்று சொல்லியிருக்கின்றது அதுபோல் நாமும் இந்த கைவைய நவநீதத்தை நல்ல முறையிலே படித்து விசாரித்து ஞானிகளாவோம் என்று சொல்லி இந்த அருமையான வேலையினை இந்த வாழ்த்து கொடுத்த அத்தனை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் எஞ்சோம் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதிட போக்கி எல்லா டவுக்கும் இறைவா போக்கி நன்றி